السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين على السلام عليكم السلام عليكم السلام عليكم بياه والمسلم وديناء محمد وعلى آله وابحابه اجمعينما ذا فا يقول الله سبارة و تعالى في كلام الاسي اعوذ بالله من الشيطان الرجيم ومن يشاقظ الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير السبيل المؤمنين من ولي ما تولى ونصله جهنم وتاخذ مصيره صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تزال طائفه من امتي ظاهرين على الحق لا يضرهم من قال لهم ولا من قال معهم حتى ياتي امر الله وهم على ذلك اهل البخاري فقد رسول الله صلى الله عليه وسلم تلاميذ اعلان 대하여ர்களே சகோர்களே இஸ்லாத்துக்கு வயசு நூற்றி ஐம்பது ரூரல்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு நினைவு இந்த ஒரு நூற்றாண்டு ரெண்டு நூற்றாண்டுல தான் இஸ்லாம் வந்து அவங்க நினைக்கிற குரான் அஜீஸ் எங்களுக்கு ஆராய்ச்சி செஞ்சு முடிவெடுக்க தந்தி இன்னைக்கு நேற்று தான் குரான் அதுல சில விஷயங்கள் முடிவெடுச்சு போல ஏதா நாங்க முடிவில் எடுக்கணும் மட்டும் நினைக்கிறேன் அதுக்குரிய காலம் முடிஞ்சு காலம் மிச்ச காலம் தயிர் ஆசீர் வந்து கடைசி காலம் வந்துச்சோ இப்ப கடைசி காலத்தில் உள்ளவங்களுக்கா கட்டளை கொரோனா ஆராய்ச்சி செஞ்சு சரியான ஒரு செக்ஸ நீங்க தாங்கண்டு சரியான ஒரு சட்ட திட்டத்தை சரியான ஒரு சரியத்தை நீங்க அமைச்சு தாங்கண்டு அப்ப ஆயிரம் வருஷத்துக்கு மேல உமத்து வழிகேட்டல போனாங்களா என்ன ஆச்சரியமான கதை இது ஏன் இது விளங்குது தெரியா ஏனண்டா ஆட்டுக்கண்டு கதையுல்ற ஒருத்தர் என்ன ஆட்டுக்குட்டிய கூட்டிட்டு போன ஒருத்தர் கண்டு சென்னாரி பண்டிகுட்டிய கூட்டிட்டு போறேன் பைசிட்டு போன கொஞ்சம் தூரம் போக இன்னொருத்தர் கொஞ்சம் படிச்ச மனுஷன் ஒண்ணு மாதிரி அடைய பண்டிகுட்டிய கூட்டி போற அவருக்கு ஏசுறார் உள்ளத்துல ஒரு குறு குருப்போட என்ன இது வேற ஜீன்ஸ் ஒரு சந்தேகத்தோடு மூணாவது இப்போ யோசிச்சு நாலாவதால் பண்டிகுட்டி என்ன ஜீன்ஸ் போயிட்டார் இது மாதிரி ஒரு பொய்தான் பேசி பேசி பேசி உள்ளத்துல உண்மையா நடக்குதுக்குரிய காலம் முஞ்சு சரியாத்துல சட்ட திட்டங்களை குரான் ஹதீஸ்ல இருந்து வெளியாக்கி அதுக்குரிய சரியாட்ட அமைக்கிறதுக்குரிய காலம் முடிஞ்சு இது அதுக்குரிய காலம் இல்ல இன்னைக்கு யாரும் மதபும் இல்ல அது முஸ்தக்கில் முஜித வேற முஸ்தீர்பின் மதபும் இல்ல யாரும் யாரும் இல்ல அதாவது முஜிதாய்தட்டம் இயற்றவர் சட்டம் தேர்ந்தெடுக்கிறார் உண்ட தேர்ந்தெடுக்கிறார் அதுவும் செய்யல இன்னைக்கு புதுசா இயக்க மாட்டார் மதுகப் சாஸ்திர மூலமாக கிட்ட உதாரணமா கடல் பிராணிகளை சாப்பிடுற விஷயத்துல நாலு சொல்லு ஒன்று தரையில் எதெல்லாம் ஹலாலோ அதெல்லாம் கடல் ஹலால் மற்றது அறாம் இன்னொன்று என்ன கடல் நாய் கடல் பண்டி இது மாதிரி முதல்ல ஆமை தவளை இது போல உள்ள சில பிராணிகள் இல்லாத மற்ற சாப்பிடலாம் இன்னொன்று தவளை இல்லாத சாப்பிடலாம் அடுத்தது எது கடல்ல இருந்து வெளியடுத்தா உயிர் வாழ்வோம் அதில்லாத மத்த எல்லாம் சாப்பிடலாம் இதுல இருந்து இமாம் நாவலா போன்ற எங்கட மதுகபுல முஜித்தயிர்கள் இருக்கிறாங்க நீ சொல்ற சாப்பி மது பின்பற்றாங்க நீங்க மதப்ப வெளியில் உள்ளவர் என்ன பின்பற்றோம் எங்க சட்ட திட்டம் எப்படி எடுக்கப்பட்டுறது எங்க சட்ட திட்டம் எப்படி தெரியுமா இவன் இருநூத்தி நாலு ஆயிரம் வரைக்கும் கிட்டத்தட்டூர் வருஷமா உலமாக்கலால் சரி பார்க்கப்பட்டு மீன் பரிசீலனை செய்யப்பட்டு லட்சம் உலமாக்கல் இதுல வேலை செஞ்சிருப்பாங்க இப்ப அவ்வளவு பேரும் பொய்காரனாக்க போறாங்க இன்றைக்கு நேற்று மொத்தர் பேசுற कटाव आलते इला वो ஆயிரத்தி நானூறு வருஷம் தாண்டினு காலத்துல வாழ்றோம் எந்த காலத்துல வேலை காலம் தான் பார்த்து இன்னைக்கு ஒரு தொற்ப காலம் தான் அப்ப எந்த உமத்துக்கு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் கடக்கும் வரைக்கும் உம்மத்து எந்த வழிய பின்பற்றிச்சோ வழியில போச்சோ இத விட்டுட்டு வேறொரு வழிய தேர்ந்தெடுக்கிறது அது நிச்சயம் பயங்கரமான அபாயமான செய்தி அது லேசான செய்தி இல்ல அது பயங்கரமான அபாயமான செய்தி அது லேசான செய்தி இல்ல அதனால நேர்வோல் என்னன்னு பார்ப்போம் எல்லாருக்கும் அந்த இடத்துல பெரும்பாலும் ஒரு பிரச்சனை இருந்தீக்கும் ஈக்கும் இல்லாம நேர்வோல் இந்தா என்ன நேர்வோலிண்டா वा अब ना। इह ना वली वाली परापल नाम अंद मेरवल அவன் தான் தியரியில போறாங்க எல்லாருக்கும் தியரி அக்கவுண்டருக்கும் தியோரி நெசிக்க மட்டும் தியரிஸ் கணக்கு அந்த தியரிய படிக்கிறது தான் வரைக்கும் படிக்கிற டாக்டர் என்ன செய்யறாரு தியோரிய பிராக்டிஸ் பண்றார் இவ்வளவு தான் லாயர் என்ன செய்யறாரு இங்கிலீஷ் லோடைய தியரிய பிராக்டிஸ் பண்றாரு தியரி இல்ல நேர்வழி தியரி இல்ல எங்க நேர்வழி வந்து பிராக்டிக்கல் அதனால தான் செயல்பட்ட ஒரு சமுதாயத்தின் பக்கம் விசாரணை இந்த கூட்டத்தில் யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த மக்களின் வழியை நேரான வழியாக காட்டுவாயா யாருக்கு எல்லாம் அருள் புரிஞ்சான் அதையும் குரான்லேயே தப்தீர் செஞ்சிட்டான் வேற யாராவது இன்னைக்கு அடியார்களுக்கு அருள் புரிஞ்சான் எனவே எல்லா இடத்துல நேர் வழி என்றது இந்த நாலு கூட்டத்தில வழி யாரு கிட்ட நேர்வழி அல்லா கிட்ட நேர்வழி நப்சானி மனோச்சேல நேர்வழி எதுவும் இருக்கலாம் உருவாக்குதல் அமைத்தல் அவங்க நினைக்கிறது கட்பன அவங்க உருவாக்கி கொண்ட நேர்வழி எதுவும் இருக்கலாம் அல்லா கிட்ட நேர்வழி என்றது இந்த நாலு கூட்டத்திறுவ இப்ப இவங்க யாரு அபிமாறி சொல்ல வேண்டா பொதுவா அறிஞ்சிருப்பீங்க பரிசுத்தமான வம்சத்தில இருந்து அல்ல தாரா பரிசுத்தமான அடியார்கள் இருந்து புறக்கி எடுத்தான் அவங்கள நாற்பது வயசு பெரும்பாலான நம்பி மாறுகளை நாற்பது வயசு வரைக்கும் அல்ல தலா பரிபாலனை செஞ்சான் அதுக்கு பின்னால நுவட்டு வகை மூலமா உம்மத்துக்கு அவங்க மூலமா சருதிய செஞ்சான் யாரு எல்லா இடத்துல சித்தீர்க்கும் சாகமாட்டது 21 சொல்லது இருபத்தொரா பத்தொன்பதாவதுலூலி உலாய்க்காண்டி யாரெல்லாம் வகை இறங்கக்கூடிய நிலை மேல ஹயாத்தோட இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் உலாய்க்கா ஹும் என்று பேசும் கொரான் அந்த அவர்கள் என்று பேசும் அல்ல இந்த இடத்துல சொல்றாங்க யாரெல்லாம் ஈமான் கொண்டு அல்லா ரசூலை கொண்டு அல்லாவையும் ரசூல் மார்களையும் கொண்டு ஈமான் கொண்டு வாழ்றாங்களோ அவங்க தான் அல்லா இடத்துல சிந்திருக்கிறது சொல்றாங்க சாபாக்கள் அதுக்கு போற ஒப்பாலை அடியார்கள் பாலைஹான் அவங்கண்டா நல்ல மக்கள் நல்ல செயல்பாடு உள்ளவங்க நல்ல கொள்கை உள்ளவங்க அவங்க யாரு அவங்க அவங்க யாருன்றத வகையிலேயே தீர்மானிச்சிடணும் வெளியால போனா என்ன நடக்கும் எங்கால நல்ல மனுஷன் இந்த காலம்கிட்டே இந்த காலத்துல இன்ஃபர்மேஷன் பிள்ள எனவே டிசிஷன் பிள்ள நல்ல வேலை என்னண்டா தாவல் பிள்ள அதனால முடிவுல தாவல் என்ன எந்த கல்வியால் அல்ல தாரா காதிர்கள் அழிச்சானோ அந்த கல்வியை தான் கல்வி இல்லை எந்த கல்வியால் அல்ல காதிரிகள் அழிச்சானோ அந்த கல்வியை தான் கல்வி என்று எடுத்துக்கொள்றோம் என்ன சொல்றாத் எல்லா இடத்துல இருந்து வகையை தெனும் அட்டாட்சிகளை தெளிவுகளை எல்லா இடத்துல இருந்து கொண்டு வந்த செய்திகள் அந்த மக்கள் முன்னிலையில வச்ச நேரத்தில் அவங்க அறிவால அவங்க சந்தோஷப்பட்டான் எங்ககிட்டயும் அறிவிக்க அவங்க பெருமடிச்சாங்க எங்ககிட்டே மறைவீங்க கொண்டு வந்த இஞ்சியுக்கு முன்னால குறிப்பா காட்டினா எங்ககிட்ட பெரிய மருத்துவங்க டாக்டர் என்ன செஞ்சு மகிசா வெளியாகின அந்த காலத்தில் முடிவெடுத்த நோய் தான் அபரம் உங்களோட மருத்துவம் எங்க போகும் என்றைக்குமே அறிவன்று பெருமை அடித்த காதல்கள் பரிகாசம் செய்தார்களோ அதே அறிவாலை நாங்கள் அவங்களை அழித்தவம் என்று கொரான் சொல்லு இந்த உமத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் ஆயிரத்தி முன்னூறு வருஷமா படித்தது வாய மட்டும்தான் கொரான பார்ப்போம் ஏழு மேண்டா இந்த உமத்தில் உள்ள ஒவ்வொரு பிஞ்சு குழந்தையும் ஒவ்வொரு முஸ்லீம் அறிவன் எடுத்தாங்க எட்நூத்தி நாற்பத்தி நாலு போட்டது எப்ப போட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி நாப்பத்தி நாலு அதுக்கு பின்னா அதுக்கு முன்னாள் எந்த ஒரு ஸ்கூலும் ஹிஸ்டரிய இல்ல மறக்கவான எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் இல்ல ஏன் போடப்பட்டுச்சலாமிய கிலாபத்தை மட்டப்படுத்தி போட்டுட்டு கம்யூனிசத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி இதுதான் புகாரால சம்பர்காண்ட்ல அந்த ரஷ்யாவுடைய நாடுகள்ல சோவியத் யூனியனால திணிக்கப்பட்டுச்சு அதுக்கு எதிராக வந்து அவ்வளவு பேரை கொலை செஞ்சாங்க உலமாக்க குரல் கொடுத்தாங்க எலும்புக்காவேண்டி உலமாக்கல எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க இந்த உஸ்மானிய வீழ்த்தப்பட்டதுக்கு மட்டும் ஒன்னரை கோடி முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்ட உலக எந்த அறிவாள காதல்கள் அவர் அளித்தானோ அதுதான் அறிவு அப்ப அதுல முடிவு எதாக்கும் இந்த அறிவு எடுத்த மக்கள் ஒரு முடிவுக்கு போகாமல் எப்படி போவாங்க அதுதான் சொன்னேன் அடியார்கள் நல்ல மக்கள் நல்ல மக்கள் என்று முடிவெடுக்கும் யாரு கிட்ட தவறான தாவல் இல்லையோ அவங்க முடிவெடுக்கும் யாருக்கிட்ட சரியான தாவல் இருக்கோ அவங்க சரியானது முடிவெடுப்பாங்க இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் அபூதாங்க எந்த ஹதீஸ் கிதாபை கிளப்பினாலும் ஒருத்திருச்சிருக்கிறாரைனும் மக்கள் ஆக சிறந்த மக்கள் என்னுடைய நூற்றாண்டுல வாழ்ற சாபாக்கள் பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டு பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டுல வாழ்ற மக்கள் சில கூட்டங்கள் உருவெடுப்பாங்க அவங்க ஒருத்தர் சத்தியம் செஞ்சு வந்து சொல்லுவார் பொறோம் அவரே அதுக்கு எதிராக சாட்சி சொல்லுவார் அவர் சாட்சி சொல்லுவார் கொஞ்ச நாள் அவரே சத்தியம் செய்வார் அப்படி இல்லை இப்படி வாங்குவான் எனவே யார பயிரும் யார் மக்கள் ஆக திறந்தவங்களோ அவங்கள உள்ள நல்ல அடியார்கள் தான் சாலையான அடியார்கள் யார அவங்கள நல்ல மக்கள் என்று உத்து முடிவு அந்த மக்கள் அந்த முன்னூறு வருஷத்துக்கு உள்ள மக்கள் பின்னால வந்து ஆயிரம் வருஷத்து மக்கள் கரண்டி பண்ணினாங்களோ எவ்வளவு கை நீங்கள் உருவானது கடைசி காலத்தில் ஒரே பதினஞ்சு விஷயங்களால் சோதனை வரும் இதன் உ ஈடுவாங்க கடைசி விஷயம் ஆரம்பத்தை சபிக்கும் இந்த முன்னூறு வருஷத்தில் உள்ள நல்லடியார்கள் யாரே எல்லாம் வருஷத்து நல்லடியார்கள் கேரண்டி பண்ணிருந்தாங்களோ அந்த சுத்தமான அடியார்கள் ஏன் சுத்தம் சொல்ல சுத்தின் சொல்ல ஆயிரம் வருலிஹான் அதிகாரிகள் கேரண்டி கொடுத்த மக்களை ஏன் சுத்தம் சொல்லா அவ்வத்தால கொரானலி கும்மத்தா உங்களை நடுநிலைமையான உம்மத்த ஆக்கி இருக்கிறோம் நீங்க மக்களுக்கு சாட்சி சொல்றதுக்கா மக்களிடையா கபூல் முன்னூறு வருஷத்துக்குள்ளால மக்கள் உள்ள நல்ல வேண்டி ஆயிரம் வருஷத்து நல்ல சொல்லி இருக்கிற கபூல் இல்லையா கபூல் இல்லையா அதனால மேலான சகோதர பெரியவர்கள மூணு நூற்றாண்டுக்குள்ளால சாலை ஆன அடியாரிகள் என்று அதுக்கு பின்னால வந்து ஆயிரம் வருஷத்து நல்ல சொன்னாங்களோ அவங்களுக்கு அடியார்கள் நேர்வழியுடைய நேர்வழியில நாங்க எங்களுக்கு முன்மாதிரியே எடுக்கிற விஷயத்துல நேர்வழியில நாங்க பின்பற்றதுக்கு தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல இப்படியான சுத்தமான ஒரு கூட்டத்தை தான் இருக்கிறோம் ஏழு உண்டா இது மாதிரி ஒரு சுத்தமான கூட்டத்தை கொண்டாங்க ஏழு முண்டா இவ்வளவு பரிசுத்தமான ஒரு கூட்டத்துல சரித்திரத்தில் அடியாறுகள் இந்த நாலு கூட்டத்தாருடைய வழிதான் நேரான வழி என்று சொல்லுது எனவே நபிமார்கள் உள்ள நல்லாறுகள் இந்த மூன்று நூற்றாண்டுக்குள்ளால் யாரு இந்த நாலு இமாம்களும் நூற்றாண்டுகளுக்குள்ளதான் ابو நாற்பத்தி ஒன்று நாப்பதாக இந்த பூமியில மகபுவான பேசின ஒரு முஸ்லிம் வாழ்ந்தது ஒரு முஸ்லிம் ஏழு எட்டு வருஷமா மிம்பர் மிம்பரா பேசுவாரித எட்டு வருஷமா சொல்றேன் இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சு சொல்லி வர ஏழு இந்த சரித்திரத்துக்குள்ளால இந்த ஆயிரத்தி இருபத்தி ஆறு வருஷ சரித்திரத்துக்குள்ளால மதபுமானம் பேசினா ஒரு முஸ்லீமா போனாங்க ஒரு முஸ்லீம் யாரும் பேசிக்க நடக்குதா கொஞ்ச பாருங்க ஆயிரத்தி இருபத்தி ஆறு வருஷமா இந்த பூமியில் அந்த பேச இல்ல அப்படியா இருந்தா பூமி வழிமுறை சொன்ன இஸ்லாத்துக்கு நூத்தி ஐம்பது வயசுல ஆயிரத்தி நானூறு வருஷம் தாண்டியாச்சு இப்ப இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்குள்ளால மூமிங்களுடைய வழிமுறை இது ஒன்று இரண்டாவது சுண்ணவேரர் ஹதீசேரன் சுன்ன வேற ஹதீசேரன் சொல்லி ஹீச பின்பற்ற சொல்லி எங்கேயுமே இல்ல நல்ல விளைக்கும் சொல்றேன் நல்ல விளங்குங்க என்று சொல்லி தான் அபுதத்தில் வேற எல்லா ஹதீஸும் சுண்ண இல்ல ஆனா எல்லா சுண்ணவும் ஹதீஸ் எல்லா ஹதீஸும் சுண்ண இல்ல ஆனா எல்லா சுண்ணும் ஹதீஸ்லேயும் நல்ல விலங்க முயற்சிங்க நல்லா விலங்க முயற்சிங்க அப்ப சுண்ணண்டா என்னங்க அறிவிக்கப்பட்ட செய்திகள் நபிசல்லிமொழி செயல் அங்கீகாரம் என்று உள்ள அவளும் அதி அவக்கப்பட்ட செய்திகள் நபி சொல்லி தொழில் செயல் அங்கீகாரம் என்று சொல்லப்பட்ட அவ்வளவு அதி இப்ப நபி சொல்லி செயல் தான் பதினோரு கல்யாணம் சுனவா செயல் பதினோரு திருமணம் ஒரே நேரத்தில் ஒன்பது மனைவி மான் ஒரே நேரத்தில் ஒன்பது மனைவி மான் சொன்னவா சுனவா இல்லையா அதி அப்ப சொன்னவா இல்ல உங்களுக்கு விலங்குறது சொன்னது அவசரமா விலங்கி கூட இனிமே இதை சொன்னா அது சொல்லி சொன்னது உதாரணமா பாருங்க அபுதாவுத் திருமதியில ஒரு ஹதீஸ் பதிவாகுது இதுல அறிவிப்பாளர் வரிசை மிகவும் சகையானது சொல்லபாலேஸ்வரன் சொன்ன பதிவாகுது ஒம்ஜு செய் முதலாவது கைய வைங்க அதுக்கு போற முட்டம் வைங்க இது அதி முதலாவது முதலாவது கைய வைங்க அதுக்கு போற முட்டம் கால வைங்க இதே திருமதியில் போவாங்க முட்டை காலை வைப்பாங்க நீங்க முதலாவது முட்ட முதலாவது கைய வைங்க அதுக்கு பொருள் முட்டம் கால வைங்க ஆனா நபியுடைய செயல் என்ன முதலாவது முட்டம் கால வைத்தாங்க அதுக்கு பொருள் கைய வைத்தான் இப்ப இந்த முதலாவது சொன்ன செய்தி நெரிசல சொன்ன செய்தி அந்த செய்தியில ரெண்டு பகுதி ஒன்று ஒட்டம் படுக்கிற மாதிரி சுஜில் செய்வாங்க ரெண்டாவது பகுதி முதலாவது கைய வைங்க அதுக்கு போற முட்டம் இப்ப ஒட்டாம் படுக்க கொள்ள இந்த ஒட்டாம் படுக்கிற சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து அரபுல கொடுத்து அப்டேட் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க யூடியூப்ல அரசியல் பார்த்தோம்னா செய்தியை கொடுத்துருவோம் அதை பார்த்துக் கொள்வோம் நீங்க பாலைவனமுட்ட நாடுகளில் ஒட்டாம் உள்ள நாடுகள்ல இருந்து நிறைய பேர் இருப்பீங்க ஒட்டம் படுக்க கொள்ள முதலாவது முன்னால்தான் உடைக்கும் அதுல மூணு ஜாயிண்ட் இப்படி மடிக்கும் இப்படி உள்ளுக்கு மடிக்கும் மடிச்சு முன்ன அப்படியே இறக்கினா முதலாவது நீங்க கைய வைக்க வானா விலங்குதா முதலாவது நீங்க கைய வைக்க வானா அதே ஹரீஃபுடைய பின்வாக்கி சொல்லுது முதலாவது கைய வைங்க முன்கத்துக்கு பின் வாசக முரண்படுதுல சகையான அறிவிப்பாளர் தொடரில் சகையான சனி சனது முன்னாலே சொன்ன அறிவிப்பாளர் தொடர் மிக பலமானது ஆனால் வாசகத்தின் முன்பின் முரண்படுது எனவே எனவே இந்த வார்த்தை வார்த்த நபு வார்த்தையா ஆகையா நபி முன்பிறன் பேசுறதுக்கு கொழும்பு பாசமான சொல்லுவாங்களா சம்பந்தம் இல்லாம வளர்ற இது நபியுடைய வாசகமா இருக்கா எனவே இதுக்கு ஹதீஸ் கலை வல்லுநர்கள் தீர்ப்பு செஞ்சாங்க அறிவிப்பான தொடர் பலமான நிலையில் அதனுடைய வாசகம் பிறந்ததன் காரணமாக அதற்கு பலவீனமான ஹதீஸ் என்று தீர்ப்பு செஞ்சுட்டாங்க எனவே இதுல நபியுடைய சொல்லை அல்ல அமைக்கப்பட்டிருக்குடி எடுக்கப்பட்டிருக்குன்னா முதலாவது சொன்னிட்டு நல்ல தெரியும் சொல்ற உதாரணத்தை கொஞ்சம் அவசரமா விளங்குறத சொன்னேன் என்ன சொன்ன முதலாவது ஹதீஸ் ஹதீஸ் இருக்குதான சொன்ன இல்ல ரெண்டாவது ஹதீஸ் ஹாவும் இருக்குது சுந்தாவும் இருக்குது இப்ப இந்த முதலாவது சொல்லப்பட்ட ஹதீஸ் ஒரு பாம்பர மனுஷன் குழந்தை காட்டி இந்த பாருப்பா ஹதீஸ்ல வருது இந்த பகுசு பொழப்புக்கு சாகரம் கூட்டம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க எதிலிருந்து திருப்பினாலும் மதுரத்தில் இருந்து நல்ல வினைக்கும் இதெல்லாம் பாவிச்சது மதுபிலிருந்தும் கலெக்டர் இதெல்லாம் பாவித்தது மதுபிலிருந்தும் கலெக்டர் வேறும் இல்லை நல்லா விளை கொங்க ஹதீஷ உங்கள்ட்ட தூக்கணும் தான் சொல்லுங்க முடிவு எடுக்க வேண்டியால் நானும் இல்லை நீங்களும் இல்லை முடிவு எடுத்துட்டாங்க அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க முடிவெடுக்கேண்டியால் நானும் இல்ல நீங்களும் இல்லை முடிவு எடுத்துட்டாங்க அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அமானுதம் கொரானுடைய அமான அமான யாரு யாரு மது இருந்து வெளியே போன போனானோ அவருக்கு ஒரு நாளும் கொரான் அமான யாருக்கு சரி அதுல ஏதாவது கருத்து முரண்பாடு இருந்தா வாங்க நான் அதை நிரூபிப்பேன் மதுரப்பில் இருந்து வெளியில போனவருக்கு வகையுடைய அபானியம் பேட முடியாது ஒரு நாள் முடியாது உமர் அபிவான் காலத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு சில தாபாக்கள் சொன்னாங்க இந்திரிய வெளியான குடிப்பு கடமை இந்திரிய வெளியான முன் வச்சாங்க அந்த வருது அல்மா இந்த சிலர் சொன்னாங்க இந்திரியம் வெளியான கடமை அநேகமானவர்களும் தாபாக்கள் ஒரு பாதையினர் சொன்னாங்க உறுப்புகள் ரெண்டும் சந்திச்சாலே குளிப்பு கடமையா கருதுவாங்க அதாவது அதற்கு ஆயிஷாவுடைய சொந்த டாத்தா அஸ்மா அஸ்மாவுடைய மகன் அவருவா அவங்களை அனுப்பி வச்சாங்க சந்திச்சாலே குளிப்ப கடமை என்று கருதுவாங்க முடிவா இப்ப இந்த அல்பா மீனல் முஸ்லிம் லேட்லி அவர் செஞ்சுட்டு போ அப்படியா இது ஹதீஸ் இது எங்கெல்லாம் பின்பற்றுமாறு சொல்லப்பட்டிருக்கோ பின்பற்ற சொல்லீங்க ஹதீஸ் இல்ல அந்த அடிக்கடி மதுகப்புக்கு எதிராக பேசுற அழகல் பேசுவாங்க ஹதி சொல்லு என்னன்னா என்ன தமஸ்து பீக்குமரம் இந்த தொபில் நோம தமஸ்துமா உங்களை ரெண்டு விஷயங்கள் விட்டுட்டு போறேன் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் என்னுடைய வகையிலிருந்து சரியா தாக்கப்பட்டது வகையிலிருந்து சரிய எடுக்கப்பட்ட மது ஒரு சட்டும்சு பேசினா ஏன் இந்த பாடத்தை நடத்தினா உண்மை மதந்து பிரிக்கிறதுக்கு பாவிக்கப்பட்ட ஆயுதம் என்ன ஹதீஸ் இதுல யதார்த்தம் என்னன்றது புரியணும் அதனால தூக்கிட்டு வருவார் ஹதீஸ் அதுக்கு மாற்றம் அப்ப நீங்க விலங்கணும் கட்டாயமா இவன் கொண்டு வர இந்த ஹதி சுண்ணாவா இருக்காது கட்டாயமா இவன் கொண்டு வர இந்த ஹதி என்னதான் இருக்காது சுண்ணாவா இருக்காது வேற ஒரு ஹதீஸ்ல இருக்கும் சுது வேறொரு ஹதீஸ் லைஃப் இதுதான் நாங்க விளம்போம் யாருக்கு உணர்ந்தாலும் சரி பொதுவாக குரானுடைய ஆயத்துகளும் இது வேற ஒரு பாடம் இது வேற ஒரு பாடம் குரானுடைய ஆயத்துகளும் ஹதீஸுகளும் மூணு மூணு வகைப்படும் இந்த கொரானுடைய வசனத்துக்கு பெயர் சொல்லுவாங்க தெளிவான நசு சொல்லுவாங்க ரெண்டு கருத்து முறனான மூணு பல கருத்துக்கு இடம்பாடு உள்ள நப்து பல கருத்துக்கு இடம்பாடுள்ள நபு மூணு வாயான நபுகளை இதுல தெளிவான நபு என்று சொல்றது தெளிவா ஒரு விஷயத்தை தான் பேசும் யுத்த ஒப்பும் எப்படி ஆயிடுது ஆயது அவ்வளவு தர கொண்டாங்க தெளிவா சொல்றான் யாரு யாருடைய கணவன் மவுத்தானாங்களோ அந்த மனைவிமார் நாலு மாசம் பத்து நாள் வித்தாயிக்கணும் அர்பாட்டா சூரிய ஆஸ்தரா நாலு மாசமும் பத்து நாள் வித்தாயிக்கணும் அப்ப நாலு மாசம் பத்து நாள் என்றதுல கருத்து வேறுபாடுகம் பத்து நாள் இல்ல மூணு மாசம் ரெண்டு நாள் உண்டு இல்லாட்டி கொண்டாண்டு ஆயிரத்தி ஹரிஸ் லங்கியா வருதா என்ன அப்படி இல்ல இப்படி தெளிவா வருது என்னது கரவு மவுத்தான மனைவி நாலு மாசம் பத்து நாள் இத்தாயிருக்கும் இது திட்ட தெளிவானது இது ஒரு கருத்து தான் பேசுது ரெண்டு கருத்தை பேச இதுல ய யாரும் இரண்டாவது கருத்து சொல்லவும்ி இல்ல மாதிரி யார ஒரு தகுதியானவர் இதுல ரெண்டாவது ஒரு கருத்து சொல்லவும் இல்ல ஆனா பல சொல்லப்பட்ட பொம்புல இஜாய்க்கிற அந்த பாடம் இங்க இதுவும் குரான் தான் சொல்லப்பட்ட பெண்கள் அவங்க யுத்த காலம் மூணு குரு குரு அது பெண்ணுடைய எந்த விஷயத்தை சொல்ற என்ற மூணு குரு யுத்தணும் மூணு குரு என்ன கருத்து வேறுபாடு நீங்க நாள் சொல்லப்படலை நீங்க மூணு மாசம் இட்டாய் சொல்லீங்க பேசி தொண்ணூறு நாளா பேசிக்கிறீங்க இப்ப அதுல ரெண்டு கருத்து ஒன்று அந்த பெண்ணுடைய ஹைபு ஹைபுதய காலம் மூணு ஐபுதய காலங்கள் மூணு ஒரு ஹைல் வந்து இரண்டாவது ஹைல் வந்து மூணாவது ஹைல் வந்து சுத்தம் மூணாவது ஹைல் வந்துட்டா அந்த பெண் என்ன ஆயிடுவா இத்தால இருந்து நீங்கிடுவா இது அடுத்த கருத்து ஹயுனுக்கு புற சுத்த அதுதான் அப்ப முதலாவது சுத்தம் இரண்டாவது சுத்தம் மூணாவது சுத்தம் ஆயிட்டா இத்தால இருந்து நீங்கிடுவா இப்ப இதுக்கு சொல்ற எஸ்திமாலி நபு சொல்லி எஸ்திமாலன்டா பல கருத்துக்கு இடம்பாடு உள்ள நஃபு ஒரே நஃபு தான் ஒரே கொராண்ட வசனம் தான் ஆனா அதுல இருந்து ரெண்டு கருத்து வெளியாது எனவே ரெண்டு கருத்து உள்ளது எஸ்திமாலி அந்த கொராண்ட வசனத்துல ஹரிசு தேவாசகத்தில் நான் என்னது சொல்லு இடம்பாடு உள்ளதை சொல்ல அந்த பேட்டில போடணும் மூணு கொடை ஒரு கொடை என்ன கிலோ ஐம்பது ரூபா இன்னொரு முப்பது ரூபா இன்னொரு போடணும் இது இடம் பாடுள்ள கொடையில போடணும் ரெண்டு கடத்துக்கு இடம்பாடு உள்ள நாலு பாசம் பத்து நாள் எங்க போடணும் ஐம்பது ரூபா கொடையில போடணும் இன்னொரு அதுதான் கருத்து முரண்பாடுள்ள நசு அதாவது ஒரு நசு அதுக்கு முறையான கருத்துல இன்னொரு முன்னாடி சொன்னேன் போது நீங்க முதலாவது கைய வீடும் அடுத்த அதிட்டன் காலை வச்சாங்க ஒன்று கொண்டு முரண கருத்தை கொடுக்கற்சே சொல்ற இது கருத்து முரண்பாடு உள்ளது அது பல கருத்துக்கு இடம்பாடு உள்ளது இது கருத்து முரண்பாடோ பல கருத்துக்கு இடம்பாடோ இல்லாத தெளிவாக்கு சார் இப்ப தெங்க இப்ப கவனிங்க என்னண்டா இதுல நாங்க இந்த முதலாவது கொடியில மறுவ பின்பற்றுறதுல முதலாவது இதுல மத யாருமே மத பின்பற்றின் அனபின் கம்பளி மத மாளிகை மகன் அது ஔசாயிடம் மதப்பிலேயும் சஹாபாக்களின் மதப்பிலிருந்தான் தாபிங்கள மகப்பில் தான் ஒரு இதுல பின்பற்றலை இதுல நஷ்டம் நேரடியா பின்பற்ற எங்களுக்கு நஷ்டம் தெரியா எனவே நாங்க பாரத்தை பின்பற்றோம் அந்த தெளிவா பேசக்கூடிய கொடையில உள்ள நஷ்டம் தெரியும்தான் அதை நேரடியா பின்பற்றிட்டு போலாம் ஆனா பல தரத்துக்கு இடம் பாடு உள்ளவை இல்லையும் எதுல கொண்டு கொண்டு முறை ஆகக்கூடிய நசுதல்லையும் முடிவெடுத்து பின்பற்றும் ஒரு முடிவுக்கு வந்துதான் பின்பற்ற நான் இந்த பலாக்குடி ஆய தகுதினேன் அதுல என்ன சுத்தம் மூணு பார்க்கிறதா அயல் மூண பார்க்கிறதா என்று இல்லையா சொல்லுங்களே முடிவெடுக்கணுமா இல்லையா சட்டமா சொல்லுங்க முடிவு எடுக்கணுமா இல்லையா முடிவு எடுக்கிறோம் அது மாதிரி இங்க முதலாவது கையை வைக்கிறதா முட்டை காலை வைக்கிறதா முடிவு எடுக்கணுமா இல்லையா முடிவு எடுக்கிறோம் இப்ப கேள்வி என்ன தெரியுமா யாரு முடிவெடுக்கிற யாரு முடிவெடுக்கிற நானும் நீங்கள் யார் முடிவு எடுக்கிறேன் கேள்வி யாரு முடிவெடுக்கிற சொல்றான் யார் முடிவெடுக்கிற சொல்றான் சூரன் என்ன ஜாஹும் ரசூலி அம்ரி மின்ஹும் எப்படி உங்களுக்கு அபயமான அல்லது அச்சமான நிலைமையில ஏதாவது ஒரு என்ன முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் வந்தா தீர்ப்பு தீர்ப்பு செய்ய வேண்டிய விஷயம் வந்தா நீங்க அதே செல்லுங்கள்ட்ட கொண்டு போங்க முடிவு தருவோம் இது கொரோனா தினவுக்குள்ள நபி வாழ்ற காலம் அப்ப அதுக்கும் சட்ட செல்லும் தானே ஆரம்பத்தில் பேச வாட்டிக்கு இந்த மும்பத்துக்கு வயசு பதினாலு நூற்றாண்டு அப்ப இதுல கடைசிக்கு வந்தவங்களோட வேலை வேற ஆரம்பத்துல வந்தவங்க அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க பின்பற்று தான் ரெண்டாவது நேர்வழிண்டா அது நபிமார்கள் சாபாக்கள் இமாம்களுடைய வழி நபிமார்கள் சித்தல் சுவதாக்கள் சாலையான அடியாளர்கள் அபிமார்கள் சாபாக்கள் இமாம்கள் வழி அடுத்தது ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் அகம் பக்கம் அதாவது அந்த முன்னோர்களின் வழியின் பக்கம் இணைக்கக்கூடிய மக்களின் வழி அடுத்த விஷயம் நப்புகள் மூணு வகை ஒன்று சரியில்லை தெளிவா ஒரு விஷயத்த பேசும் அதுல முரண்பாடும் நீக்காது பல கருத்துக்கு இடம்பாடும் ரெண்டாவது எஸ்டிமாலி அது ஒரே நஸ்தான ரெண்டு பொருளை காட்டும் ரெண்டு கருத்தை தரும் மூணு அது ரெண்டு நஸ்ட் ரெண்டும் ரெண்டு கருத்தை சொல்லு ஒரே ஒரே தலைப்பூக்கியில அப்ப அதுக்கு உதாரணம் சொன்னேன்னு ஒன்று பலா கூட விஷயம் அடுத்தது விஷயம் அதுக்கு முன்னால பேசப்பட்டுச்சு அந்த அதீசும் சுனம் உள்ள விஷயம் அதீசு வேற சொன்னாங்க அதுல உதாரணம் சொன்னதுல அந்த என்னது அல்மாவும் அன்மா அது வந்து அதுல தெளிவான விஷயம் என்னடா உடலுறவு அது இந்திரியாட்டியும் குளிப்பு கடமைன்றது யாரும் வேறொன்ன வேலைக்கு அதுக்கு இன்னொன்னு வேலைக்குள்ள உடலுறவு நடந்தா அதுல இந்திரிய வெளியா இல்லாட்டியும் குளிப்பு கடமை இதுதான் அடுக்க வைக்கிறதா முட்டை கால வைக்கிறதா முதலாவது பல காரத்துக்கு இடம்பாடான் உள்ள விஷயங்கள்லயும் யாரு முடிவு எடுக்க எதா நல்லா தலை சொல்றேன் நீங்க ரசூலா கிட்ட போய் முடிவு எடுக்கும் இல்ல உண்டல சேர் போடாம போட்டு அமைங்க அலிமகுல ஹோமின் இடைய அந்த நிலைமைக்கும் இஸ்திம்பாத் குரான் நபுதல் இருந்து ஹதீஸ்ல இருந்து வகையிலிருந்து சட்டத்தை வெளியாக்குறதுக்கு யாருக்கு ஆமையும் அவங்கதான் ஒண்ணு அன்று அவங்க தான் ஒண்ணு நீங்க நினைக்கணும் சாதாரணமா சவுடமாக்கி ஒரு ஆலமுக்கு உள்ளடமாக்க ஒரு பன்னெண்டாயிரம் ஹதீசுக்குள்ளால பாடம் ஆகி முப்பத்தாறாயிரம் சத்தம் ஹதீஸ்கள் வருது ஆனா ஒரு முக்கார விட்டா ஒரு பன்னெண்டாயிரம் சத்தம் ஹதீஸ் வீக்கும் அந்த ஹதீச பாடமாக்கிட்டா ஒருத்தார் சியாவூ சித்தா கல்புலைக்கு பொரான் கல்புலைக்கு ஒரு ரெண்டு தப்சீர் பாடம் இவரும் யார் இல்ல இவர் ஹதீஸ்ல இருந்து சட்டம் வெளியாக இல்ல எவ்வளவு இல்லண்டா இமா அஹமது ஹம்பல் பத்து லட்சம் ஹதீச பாடமாக்கிறோம் எத்தனை பத்து லட்சம் ஹதீச பாடமாக்க சொல்றார் எஸ்ல இருந்து சட்டம் வெளியாட்ட தெரியாம இருந்தோம் இமம் ஷாபி தான் படிச்சு தந்தீஸ்ல இருந்து சட்டம் வெளியாட்ட தெரியாம இருந்தோம் இமம் ஷாஃபி எங்கள்கிட்ட வரும் வரைக்கும் எங்கள்கிட்ட வரும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாம இருந்தோம் பத்து லட்சம் ஹதீஸ் கல்புல இன்றைக்கு தரகுமா தமிழ் வாழ்த்துட்டு அவர் முஸ்தம்பி ஆயிட்ட அவர் முஸ்தம்பி அவர் முஜித்த அவர் தீர்ப்பு சொல்றார் அடிச்சு இந்த பெரிய முஜித்தவிட்டு இதற்கு முன்னாலே இவர் பெரிய முஜித்தவிடாயிரு அதனால முஸ்தம்பி யாரு ஆட்சி காலம் இவன் சாத்தி ரஹ்மௌக்கு பக்தாத் ஒருத்தர் கடிதம் எழுதினார் அப்துல் ரஹ்மன் மகதி ரஹிமௌ கடிதம் எழுதினார் கைப்ப சட்டம் மினல் குரான் சுனாலிருந்து நீங்க எப்படி சட்டம் வெளியாக்குறீங்க இதுதான் கேள்வி இந்த கடிதத்துக்குமாம் சாப்பி பதில் கடிதம் எழுதினார் எழுதினார் எழுதினார் எழுதினார் எழுதினார் அவர் திரும்ப செய்தி அனுப்பினார் மக்களுக்கு சாப்பிட்டு கேள்வி கேட்டு கடிதம் எழுதினேன் இதுவரைக்கும் பதில் இல்லை இருக்கிற ஊருக்கு செய்தி அனுப்புற பதில் எழுதி கொண்டு தான் இங்க இன்னும் முடியலை அது கடைசியா ஒரு கிதாபாவே மாறிட்டு ஒரு புக்க மாறிட்டு அந்த கிதாபுதம் தான் இந்த வரைக்கும் அந்த கிதாபுக்கு பதில் கடிதம் அரபுல கடிதத்துக்கு சொல்ற சாப்பிடு எழுதினா பதில் கடிதம் இது எந்த கடிதம் தெரியுமா எந்த கடிவம் தெரியுமா இந்த உலக வரலாற்றுல கவனமா கேளு வரலாற்றுல கொரான் சட்டத்தை எப்படி வெளியாக்குற எந்த தலைமையில தலைப்புல எழுதின முதலாவது கிட்டாப் இந்த உலக சரித்திரத்துல கொரான் ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை எப்படி வெளியாக்குற தலைப்புல எழுதின முதலாவது கிட்டாப் தான் சாப்பிடு சாடா நான் கேக்குறேன் முழு உலகத்துக்கும் குரான் ஹதீஸ்ல இருந்து சட்டம் வெளியாக படிச்சு கொடுத்தாரோ அவர் முத்தம்பித்த அவர் போதாவது எங்களுக்கு சட்டம் வெளியாகி தர அவர் போதாவது எங்களுக்கு முடிவுக்கு விலங்குறீங்களா நாங்க யாரை பின்பற்றோம் மது மது என்னமோ செலவுகளுக்கு நினைவு மதுவை பொட்டி எடுக்கண்டியா மதவெண்டா இவ்வளவு தான் முரண்பாடு பல தரத்துக்கு இடம்பாடு பத்து இடங்கள்ல தீர்ப்பு சொன்னது வேறொண்டும் அதை எடுத்து நீ சொல்ற கிட்ட பத்த வைக்கணுமா அவங்களுக்கு வீட்டுல அடுப்பு மூட்டை விரைவில் அவ்வளவு புத்தி கட்டு பேசுமா அவங்கள்ட்ட அடுத்த வெளிப்பொருள் எடுத்தா முதலா பேசுவான் தெரியுமா கொரான் அது வெளிப்பொருளே அவன் மனசில கொள்கையை ஆக்கிக் கொள்வான் குரான் குரான் சிந்திச்சு ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி சொத்து மாதிரி குடிச்சு வச்சு அப்படி வந்த குரான் இறக்க மக்களுக்கு விலங்க வைக்க உனக்கு சொந்தமா விலங்கு விலங்கு வைக்க அதுவும்லங்க வைக்கிற்கும் எவ தெரியுமா எல்லாமே எல்லாம் விளங்குகிறா எல்லாம் விளங்குறா லிட்டபை நல்லா சிம்மா அதுல சிலதையும் விலங்கு வைக்க எது இந்த பொதுமக்களுக்கு இறங்கிச்சோ அதை விளங்க வைக்க எல்லாத்தையும் முழுமையா விளங்க வைக்கிறதுக்கு அன்பளி குறுக்கல்லது அறிவு படித்தவங்களுக்கு தெரியும் இந்த வந்துட்டு மாறது அது ஐயபுடைய மானாவை கொண்டு வரும் அதுல இருந்து உண்டை கொண்டு வரும் அதை முழுமையா கொண்டு வராது அதுல இருந்து உண்டை கொண்டு வரும் சில இளைகள் எது அந்த மக்களுக்கு இறங்கிச்சோ அதை விலங்க வைக்க ஒவ்வொரு வசுவிலும் இரண்டரை கலந்து இருக்கிறார் எவே இல்ல ஒவ்வொரு வசுவிலும் இறங்குற கலந்து இருக்கிறான் வெளி டிரான்ஸ்லேஷன் சரியா அப்ப ஆஜர் சொன்னதில் உண்மை தொப்பிலும் இருக்கிறான் சுருங்கிலும் இருக்கிறான் மலத்திலும் இருக்கிறான் வண்டியிலும் இருக்கிறான் பண்டி தீயிலும் இருக்கிறான் நான் உண்மை இல்ல சொன்னே சரியா சொன்ன இல்லையா இது என்ன ஆயிருச்சு அல்ல உடனே சொல்லிட்டாங்க இந்த ஆயத்தை பத்தி லயா அலமுட்டா இல்லம்மா அதனுடைய பொருளை அதனுடைய விளக்கத்தை அல்ல அல்லாது வேற யாரும் அறிய மாட்டார்கள் இது அர்த்தம் கொடுக்கும் அல்ல அரசு அல்ல உடைய அரசியல் உட்கார வேற இது அல்ல அல்லாது வேற யாரும் அறிய முடியாத வசனங்கள் இன்னைக்கு அதே சும்மா வழிகேட்டுல போடுறோன்னா இல்லையா போடுறோன்னா இல்லையா உலகத்தை படைத்தது யாரு யாரு அந்த சராசரங்களை பானத்த பூமிய அரசுக்களாக இடங்களாக இருக்கின்றதோ அவைகளை படைத்தது யாரு படிக்க முன்னால எங்க இருந்தா எல்லாம் படிக்க முன்னாள் எங்க இருந்தா சொல்லுங்களேன் எங்க வந்தா ஒரு இடம் வரும் எங்க வந்தா அது நாட்டம் வேணா ஒரு இடம் இடத்தை படித்தவனுக்கு இடம் சாரலாமா அப்ப அந்த இடத்துக்கு முன்னாட இடம் இல்லாமல் இருந்தார் எப்படி இருந்த அல்லா இதத்தின் பக்கம் தேவையற்றவன் அல்லாஹ் எப்படி அல்லாஹு சமன் அல்லாஹ் தேவையற்றவன் என்றா எதுல தேவையற்றவன் அல்லாஹ் பக்கம் தேவையற்ற எப்படி அல்லாஹ் அண்டை இருந்தாலும் அப்படிதான் இன்றைக்கு எப்படி அவ்வளவு அந்த கிரந்தாலும் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற அல்லாத படைப்பினுக்கு ஒப்பாக்கி பேசுவாங்க இப்ப கிட்ட பேசினார் அல்லாஹ் தாதிய மர்மஸ்தானத்தை எல்லாம் போமா இன்னும் கொஞ்ச நாளை கீருவான் அதுக்கு போற செலவிப்பான் கொஞ்ச நேரம் இப்படிதான் அதுக்கு இது மாதிரிதான் வேண்டு கொஞ்ச நாளைக்கு கூட இழுதா வேண்டு அல்ல அல்ல வர்ணிக்கிறது எப்படி தெரியுமா அல்லா தன்னை தானே வர்ணிப்பது எவ்வாறு அவனை போன யாரும் இல்லை அவனை போல யாரும் இல்லண்டா நீ சொல்லுவேன்டா ஒப்புமே இல்லை உதாரணவும் இல்லை அப்படின்னா கட்பனும் இல்லை அல்லாரும் வீடியோ கட்பன இல்ல சுகு ரப்பி அம்மா எஸ் கோ வர்ணிப்பாளர்கள் வணிக்கும்ளை விட்டும் உங்களுடைய கண்ணியமான ரப்பா ஹே அல்லா பரிசுத்தமானவனா இருக்கிறான் இதுதான் அந்த ஆயத்தின் அர்த்தம் யாருக்காக மனசுல நினைக்கலுமா ரப்பா இப்படி இப்படி இல்லை சுபஹான் அல்லா யோ மனிதர்கள் வர்ணிக்கும் வர்ணனைகளை விட்டு அல்லா பரிசுத்தமானவனா இருக்கிறான் இதனாலதான் துண்ணு மிஸ்திரி ஐம்பவருமா இவன் மாணிக்கிற ஐம்பவாட மாணவர் ஆரம்ப நூற்றாண்டு யாருங்க சொல்லுவாங்க உன்னுடைய உள்ளங்கள்ல அல்லாட விடயத்துல எதெல்லாம் ஊசலாடுவோம் அதுக்கெல்லாம் அல்ல மாத்தமான அல்லாவுடைய விடயத்துல எப்படி எந்த கேள்வி கிடையாது எங்க எந்த கேள்வி கிடையாது அல்லாவை பரிசுத்தப்படுத்துறா சுபானம்ல சுபான பரிசுத்தமானவன்டா நஜிஸ் படாத இல்ல பொறாம இல்லாதவனா சுத்தம் உள் சுத்தம் வெளி சுத்தம் பண்ணுவாங்களே வெளி சுத்தம் நஜிசுல இருந்து சுத்தம் உள் சுத்தம் பொ பொறாம பெருமை தருமை இல்ல சுத்தம் அமை இல்லாதவன் அப்படியா எப்படி பாறீங்க சுபான்ண்டா மக்கள் வர்ணிக்கும் வர்ணனைகளை விட்டு அல்லா பரிசுத்தமான அதுதான் பரிசுத்தொடர் ஆய்வுகள் இருக்குது நல்ல வரைக்கும் போவாரு अयटक अब कृत अड़े कई कई அப்ப கை என்ற அல்லாவுக்கு கை என்ற கையாதுக்கு அரபுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கை என்றாலும் நாங்க அதை டிரான்ஸ்லேஷன் அல்லாவுக்கு இணைக்கப்பட்டிருக்கு கொரான்ல அப்ப இங்க இதுக்கு பொருள் என்ன எத்த கொண்டு கைய நாடினா இந்த கையன் ஆடினா அல்லாஹ் படைத்திருங்களுக்கு ஒப்பாத்திட்டமோ இல்லையா நாங்க ஒரு கற்பனை அடுத்தது அல்லாவுடைய விழா எழும்புதல்ல அல்லாவுடைய விழாவில் நான் செய்த அநியாயமே விழாண்டா விழாண்டது ஜம்புந்த அரபு வார்த்தைக்கு தமிழ்ல விழாந்து பொருள் விழா இது இதா அப்ப இந்த ஜெம்புக்கு என்ன அர்த்தம் பொருள்வாரு அவசரமா ஒண்ணு அடுத்தது சொல்லுங்க வயபுக்காட்சி ஒரு அப்படி கதவு ஜெயாலி வலிக்கிறோம் கையாமத்துல அர்த்த இதபோல அவ்வளவுக்கு எடுத்து சாடக்கூடிய பல வசனங்கள் வெளிப்பொருளாக காட்டுது வெளிப்பொருளாக பல வசனங்களுக்கு அல்லாவுக்கு எடுத்த சாடும் படி காட்டுது இதுல சூழ் அழல் அரசு வசனங்களே ஏழு கொரோனா சாதாரண பைத்தியம் அவங்க அரசியல் இல்லண்டு சொல்லுவாங்க அவங்க அவங்க அறியாமை கோளாறு இல்லத்தி அவங்களே தவறா வழி நடாச்சிட்டாங்க சரி எடமே அரிசி சும்மா இல்ல வாகனம் மதுவாட குளிசை முகை அவ்வளோ இறந்த கலந்து இருக்கிறார் இது வெளிய அர்த்தம் மயக்கூடும் சராசி இல்லும் மூணு பேர் ராஜ்ஜியம் பேசினா நாலாவது நாலு பேர் அஞ்சு பேர் நாங்க இருக்கு வேற அர்த்தம் வேற அர்த்தம் மைனமா குன்சுனா நீங்க இருந்தாலும் சூழ்ந்து அறியுறான் சூழ்ந்து அறியலான் என்று சொன்னா சொல்லுவாங்க இல்ல இல்ல அப்படியெல்லாம் செய்ய முடியாது அது அல்லாவுக்கு நாடணும் ஒரு கூட்டம் பயணமாக எந்த திக்கு திரும்பினாலும் இருக்கிறான் அது போதும் இப்ப இந்த இடம் சாடும்படியான அல்ல உயிரி படைப்பினங்களுக்கு ஒப்பாக வர்ணிக்கும்படியான வெளிப்பொருள் குரானுடைய வசனங்களுடைய நிலைமை இதுக்கு முடிவு அல்லாமே சொல்லித்தான் தெரியாதது தெரியாதவண்ட குற்றம் தெரியாதவண்ட தெரியாதவண்ட குற்றம் தெரியா என்றது எல்லா கிட்ட கபுள் செய்யப்பட்ட ஒரு எங்களுக்கு தாட்டாக அமையும் வேண்டாம் ஒரு ஒரு உயிராக அமையும் வேண்டாம் ஒரு காரணம் சொல்லக்கூடியதா அமையும் வேண்டா அறியாமை அறிவை விட சிறந்ததாக விடும் அறியும் அறியாமை அறியாமை சொ என்பது மார்கமாண்ட अंदर अलग मुड़ी आयस முடியுமானது சுருக்கம் விளங்க முடியுமானது இருக்கின்றன பாம்பல் அதினபி குழு பின் தயிர் யாருடைய உள்ளங்கள் நேர் வழியை விட்டும் தருகிவிட்டனவோத்தது அந்த முடியாத ஆயத்து பின்பற்றுவாங்க யார உள்ள நேர் வழியை விட்டு வலி கேற்றின் பக்கம் தவறிதோ வலி சரி இட்டுதோ என்ன செய்வாங்க அந்த ஆயத்து பின்பற்றுவாங்க எதுக்காக வேண்டி தெரியுமா உண்டாக்குறதுக்காக வேண்டி யாரு சொல்றது யாருந்தது நாங்க இதுவரை பேசினா குழப்பக்காரன் நாங்க இப்ப அல்ல குழப்பக்காரன் யாரு நாங்க உண்மையா உண்மையா சென்ன இந்த காலத்துல குழப்பக்காரன் யாரு யாரு குழப்பக்கார யாரு பேசினதே குழப்பக்காரன் அல்ல குழப்பக்காரன் என்று சொன்னது யார யாரு விலங்க முடிக்காத ஆயத்துகளை கிளறி பிங்கானோ அத விலங்க வெக்க முயற்சி செய்வானோ தப்சீர் செய்ய தலைசஞ்செல்ல போவானோ அவன் கொலப்பட்டாரன் அவன் நீர்வழியை விட்டு மலி என்று கூறான்னு சொல்லுங்க சொல்லிட்டு அல்லா தொடர்ந்து சொல்றான் ஒமாய அல்லமுயிலோ ஆயசுகளுடைய விளக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அறிய மாட்டார்கள் இப்ப சொல்லுங்க எதுர்லாண்டா என்ன அல்ல அண்ண எதுர்லாண்டா என்ன அல்லஹ் ஆலம் சுங்கஸ்டவான அரசா என்ன அல்லாஹ் ஆலம் மக்கள் ம உருவம் இல்லாத உருவம் இல்லாத எப்படி பாப்பாங்க நான் சொன்னேன் நாங்க இந்த ஆயுத சொல்றது அல்லாதுதான் தெரியும் ஒரு உருவத்தான் பார்க்க முடியும் துணியால கண்ண அல்ல தியாமத்தில் சில நேரம் எங்களுக்கு வேற ஒரு கண்ணை தருவோம் அதனால நாங்க முன்னு கால இல்லாத அவருடைய மூணு வருஷத்துக்கு புறமோ மூணு மவுத்தர் வந்தீங்க அவரோட உடையாடுங்க உட்கார்ந்து மேசையா யாருக்கனவு காணாதீங்களா சொல்லுங்க பாக்குறீங்க முண்டுக்கால சாமன் துணியாலேயே முண்டுக்கால இல்ல சாமனர் பார்க்க வைக்கிறான்னுடா முண்டுக்கால இல்ல சாமனர் துணியாலே பார்க்க வைக்கிறான்டா அங்க எப்படியான பார்வை என்ற விஷயத்தை உறுதி கொள்றோம் சொல்லித்தான் பார்த்து பார்த்தீங்கன்னு பார்ப்போம் நாளை செய்வோம் என்ன சொல்லுவாங்க நபியனை இறக்கி வைத்தோம் நீங்க மக்களுக்கு அதை விளங்க வைக்கணும் அதை வைக்க எனவே குரானுக்கு தஸ்தீர் தேவை கொரான விளங்க கொரானுக்கு தப்சீல் பேர கொரான யாரு சொந்த புத்தியால கொரான விளங்குவானோ கேட்கல போயிடுவான் கடை வழியை எழுந்திடுவான் நேர வழியும் அப்ப நாங்க பதிலை பின்பற்ற ஆயிரத்து முன்னூறு வருஷங்கள்ல அந்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு உள்ளாக அந்த கேரண்டி கொடுக்கப்பட்டவங்களை யாரெல்லாம் சாட்சியாளர்கள் அணிந்து சாட்சி தந்தாங்களோ அந்த மக்கள் அந்த சாட்சியாளர்கள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம எதை பின்பற்றினாங்களோ அப்ப இவன் சாத்தியம் ஐமோங்களா அவங்கள விஷயத்துல என்ன சொன்ன சட்டத்தை வெளியாக்கும் வெளியாக்கும் முறை எது இந்த உலக முதலா ஒரு எழுத்துல படிச்சு கொடுத்தோர் இவம் சாப்பி ராய் மோலா அமல் அம்பல் ராம சொல்றாங்க வாழ்க்கையில் எந்த ஒரு தொழிலையும் சொல்லல எனக்கு சட்டம் கிடைக்கலா ஹதீஸ்ல தேர்வேன்டா பத்தாவாசா தேர்வேன் தீர்ப்புல தேர்வேன் அங்க கிடைக்கலண்டா தீர்ப்பு தேர்வேன் அங்கேயும் கிடைக்கலண்டா இமாம் எதை சொல்றாங்களோ அதை சொல்வேன் சொல்லிட்டு சொல்றாங்க அவர் தான் குறைசியர்களுடைய ஆளு என்று சொல்ல சொல்லை ஆ எல்லா தட்டுகளையும் அயில்மால நிரப்புவார் என்று சொல்லி அந்த ஆளின் தானி என்று சொல்லுவார் அப்ப நபியுடைய அப்பா எத்தனா ஒரு அப்துல்லா அப்துல் முத்தலிம் ஹாசிம் அப்துல் மனா இந்த அப்துல் மனாபுக்கு ரெண்டு ஆம்புல புல எத்தனை பேர் முத்தலீப் இன்னொத்த முக்தலிப் ஹாஷிம் ஹாசிம் இருபத்தொரு வயசுல மௌத்தா போனார் மதியனால மனைவி வீட்டுக்கு போயிட்டிருந்த நேரத்தில் முதலாவது குழந்தை கரசி அந்த குழந்தைங்களே அவருக்கு அவர் குழந்தை கொள்ள முன்னுக்கு ஒரு முடி பழுத்திருந்துச்சு முன்னெற்று ரோமத்தில் ஒரு முடி பழுத்திருந்துச்சு எல்லாரும் பேர வைக்கிறதுக்கு ஆசப்பட்டான வேற வேறு பேர்களை ஆனா சொல்லிட்டாங்க இல்ல இல்ல புகழப்பட்ட நிறைய முடி என்று தெரியில் பதிரி அந்த செய்வத்தில் ஹம்பிருக்காரே அவருடைய மகம் எப்படி இருந்துச்சு ஒரு சந்தரன் பிரகாசிக்கிற மாதிரி பிரகாசிப்பார் மதியினால பால் குடிச்சு ஓடி ஆடுற வேலை வயசு நாலு அஞ்சு வயசு ஆயிட்டு பிள்ளைங்க இப்ப குறைசியல் பார்த்தாங்க எங்க பரம்பரையில் ஒரு புள்ள ஹாசிமி மகான் மதியம் வந்த குதிரி கிலோமீட்டர் புழுதி படிஞ்சு ஒரு சா பட்ட தலையாக தான் வந்து சேர்ந்தாங்க ரெண்டு பேரும் மக்கள் வாசிய கேட்டாங்க இது யாருன்னு கேட்டாங்க ஒரே சேர்க்க பிள்ளைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க முத்தமி பார்த்தார் நல்லா கழுவி மனம் பூச்சி கொழந்தை சொல்லுவேன் சொன்னார் அடிமண்டன் அடிமண்டன் முத்தலிப் சொன்னால் அப்ப அப்துல் முத்தலிபு அன்னைக்கு பேர் வந்துச்சு அந்த அப்துல் முத்தலிபு அதுக்கு பின்னால் அவர் கலையை உட்பாட்டி மரம் பூசி கூட்டிக்கணும் சாப்பிட்டார் பின்னர் இது எந்த தானட புள்ளு ஆனா மக்கள்கிட்ட வாய் முந்திச்சு அப்துல் முத்தலிபண்டு அப்துல் முத்தலிபுன்றே இந்த முத்தலிபு இருக்கிறாரு இந்த யாரு அப்துல் முத்தலிபுடைய சாத்த முத்தலிப் இந்த முத்தளிபுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் நீங்க சாப்பிடாங்க இந்த முத்தலிபுடைய வம்சத்துல இந்த பணுல் முத்தலிபுகளும் முத்தலிபுடைய வம்சத்தாரிகளும் இப்படி தான் என்று ரெண்டு பேரலையும் நெரிசிகாட்டுவோம் எப்படி மீக்களுக்கு எப்படி நபியுடைய வம்சத்துக்கு இந்த பருள் முத்தலிபு இருக்கும் அறாம் தான் அதனால மேலான சகோதரில் உள்ளவர் இந்த இதத்தான் நிறைவேற்றி தான் ஆலிமு குறைஸ் என்ற விஷயத்துல ரெண்டு புத்திசாலி முரண்பட மாட்டாங்க எப்படி அடிசில வந்து யாருமாட்டாத்திசாலி யாரு முரண்படுறோ அவன் புத்திசாலி இல்ல சொல்றான் தெரியமன்று யார் சொல்லப்பட்டாரோ எந்த இமம் உமத்துக்கு கொரான் சுனால் இருந்து சட்டம் வெளியாக எப்படி என்ற எழுத்துல கொடுத்தாங்களோ அந்த இமாமுடைய மத மத அது மட்டுமில்லை விளைவாக்கள் இருக்கிறாங்களே இமாம் புகாரி இமம் முஸ்லிம் இமம் திருமதி இமம் நெசை இமாம் இம் இமம் பைகத்தி இமாம் தாவகுத்தனி இந்த இமாம்கள் போன்ற இன்னும் நூற்று கணக்கான இமாம்கள் இருக்கிறாங்க எல்லாம் சாஃபியாட்டல் எல்லாம் சாபி மத பின்பற்றினவர்கள் இமாம் திருமதி தன்னை சாஃபி என்று எழுத்துல சொல்றாரு இமாம் நசாரி தன் ஒரு சாஃபி என்று எழுத்துல சொல்றாரு நின்றுவாங்க இமாம் அபு ஹனீபாவும் இமாம் அபுல் யூசுவும் நின்றுவாங்க இவங்க மதபுல பாதிக்கப்படக்கூடிய கித்தாபுடைய வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கும் இமாம் முகமது இமாம் முகமது மாணவராக இமாம் ஆரோக்கியம் படிச்சிருக்கிறார் அடி நடக்கிறாபி பிறந்து கொஞ்ச நாளை அனாதையான் போயிட்டார் வியாபாரத்துக்கு மக்கள் இருந்து அங்க புள்ளி வாசம் போட்டாட்டா இப்ப உமாக்கு வந்து பகுத்தறிவு வயசு வரைக்கும் உமா சப்பரி செஞ்சு வரலாறு மக்காவுக்கு மக்காவாசிய அதுக்கு பின்னால வந்தாங்க மானக் கூட்டி கொண்டு மக்காவுடைய எல்லா இமாம்களுடைய அதிசயம் பாடமாதிட்டா எல்லாரும் அதிசயம் ஏழு கராசு மரப்படி பாடமா இப்ப மக்காவ் ஆக நிற்கிற அளவுக்கு ஆளுங்கொண்டு அந்த நேரத்தில் இது இல்ல இது எனக்கூடிய என்ன வழி மாணிக்க என்ன விஷயம் என்ன சபையில் உள்ள ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் மாணவர்கள் எல்லாம் பெரிய வயசுள்ள ஆட்கள் சாத்திய சின்ன பிள்ளை கூப்பிட்டு கேட்டான் என்ன விஷயம் தகுதியான சபையில எழுதி போய் பாட்டிங்க உங்க சபையில உட்கார என்ன தகுதி சொன்னாங்க கொஞ்சம் கொரான விலங்கி இருக்கணும் கொஞ்சம் பத்தி உண்டான அறிவு சொன்னாங்க மனதில் செஞ்சுதான் என்னுடைய அருமை மகானே உன்னுடைய உள்ளத்துல ஒரு பிரகாசத்தாக்கிதான் அதை நீ பாவங்களை கொண்டு அழிச்சிட்டாங்க நூத்தி அறுபத்தி ஐந்து இமம் மாறி கூடிய கூடிய மாணவராணவராபி சொல்லுவாங்க இவம் மாளிகா ஐயாவது வெளியில சஃபர் போவாங்க மதியனால மோத்த மாலிக்க நடத்துறது இமாம் சாப்பிடு அதனால இவன் சாபிகி மாணிக்கத்து ஆயிமுல் மதீனா என்று பேர் உதவியாளர் அதுக்கு பின்னால இது நூத்தி எழுவத்தி ஒன்பது மாணிக்க பின்னால்தான் காபியா நியமிக்கப்பட்டாங்க காபியா போறாங்க விரும்பி போனாங்க அருள் பைசுகள் நபியுடைய பரம்பரை அருள் பைசலா பொய்க்கு வெளிப்பாட்டம் வம்சத்தை புகழ்வாங்க கண்டிப்பா ஆறுப்பாறு சீட் காலம் ஆர்டர் வந்து கைது பேர் கைது செய்யப்பட்டாங்க எப்படி கட்டீங்கன்னா கையோட சேர்த்து உடம்புல வரைஞ்சி கட்டீங்க இருபத்தி ஒன்பது பேர் இப்ப வந்தாங்க காபிதான் காபி மாடுகளுக்கு எல்லாம் தலைவர் அதாவது காபி மாடு தலைவர் கடைசி முடிவு கொடுக்க கொலை செஞ்சிருந்த கடைசி முடிவு கொடுக்க என்னமோ ஒரு நூறு என்று வேலை மூஞ்சில மூஞ்சில ஒரு பிரகாச அப்படியே இந்த கொள்கையே குடும்பத்தை நேசிக்கிறதா இருந்தா மனிதர்களும் பெண்களும் சாட்சிகள் என்பதா குடும்பத்தை நேசிக்கிறது தான் கொள்கையா இருக்குமா இருந்தா மனிதர்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பாடத்தை உட்காருவாங்க ரெண்டு பேரும் சட்டும்கமதும்ட்ட எடுத்துவங்க இதுதான் சட்டம் சொல்லுவாபி ஹனிபங்களா மதுடைய சட்டத்தை படிச்சு போட்டுட்டு அபிப்பிராயம் கேட்பாங்க பேசி ரெண்டு பேருக்கும் போகும் ரெண்டு பேருக்கும் போகும் கடைசியா இமாம் சாபியுடைய பேசுல இமாம் முகமது ஆகுவார் இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கு ரிஜு பேச்சு ஏதோ அதை எடுத்துக் கொள்வார் மத இப்படி நிறைய சட்டம் ஒரு கடவை விஷயத்துல முஸ்லிமும் இது வந்து ஹதீசுடைய வாசகம் இந்த ஹதீச கீழால இம் முகம்மத் சொன்னார் முஸ்லிமும் கொலைக்கு கொலை தானே ஒரு காப்பீர முஸ்லீம் கொலை செஞ்சுட்டா கொலை இல்ல முஸ்லீம் இஸ்லாமிய கவர்மெண்ட் கீழால கட்டி வாழக்கூடிய அந்நியர்கள் இவங்களும் சட்டத்துக்கு முஸ்லீம் இவங்களுக்கு சொல்லுவாங்க சட்டத்துக்கு அவங்க முஸ்லீம் முஸ்லிம்களுக்கு சட்டத்துக்கு முஸ்லீம் அவரை கொடுமா இல்ல அந்த சட்டத்துக்குள்ள முஸ்லீமும் முஸ்லீம் கொலை செஞ்சா இந்த முஸ்லீமும் கொலை செய்யும் சட்டத்துக்கு முஸ்லீம் அவரு முஸ்லீம் ஏறு யாரு கொள்கையில முஸ்லீம் அவர் சட்டத்துக்கு முஸ்லீம் எனவே சட்டத்துக்கு முஸ்லீமா இருக்கிறவரு கொள்கையில முஸ்லிமா இருக்கிற கொலை செஞ்சா இந்த கொ முஸ்லிமா இருக்கிறவரை அதுக்கு பதிலாக கொலை செய்யும் இது பொதுவான சட்டம் உதாரணமா நாலு சாட்சி சேவை நிரூபிக்கிறதுக்கு மூணு சாட்சி உறுதி அப்படி என்று இப்படி என்று பேசுற இந்த சக்கல தினாவுக்கு நிறைவேற்றப்பட மாட்டார் இந்த யாரு இந்த ஹக்மி முஸ்லிம் இந்த சட்டத்துக்கு முஸ்லீம் என்றவர் முஸ்லீமா இல்லையா என்று சந்தேகமா இல்லையா சொன்ன சந்தேகம் தான் அப்படினா சந்தேகங்களால ம அடுத்த அந்த ஜமான இமாம்கள முறை அடுத்த வார்த்தையில சொன்னால் இந்த மொத்த உங்களை பின்பற்றுறேன் மாணவர் யாரு அனபி மகபுடைய முக்கியமான இமாம் ஆறு வருஷம் இமாம் சாத்திய இமம் உள்ள உட்கார்ந்து நடத்தி கொண்டிருக்க நான் செய்யக்கூட எனக்கு அங்கே போயதா அந்த இடத்தை தாண்டி போயரா இல்லை எனக்கு இம்மாவுக்கு அதாவது இம்மா ஷாபி தெரியாது தாண்டி எனக்கு போறது முடிச்சிட்டு சந்திச்சார் இவன் சாப்பிட மாணவராகவே இருந்தார் இமாம் அகமதுக்கு அகிமன் முடிவெடுத்தாங்க போறேன் அது அதுக்கு காரணங்கள் சொல்லுவாங்க சைக்கிய நான் எங்க போனோம் மிஸ்தருக்கு போகணும் என்பதா இதனாலிக்கு பார்த்தாங்க அது மட்டுமல்ல அங்கிருந்தவர் ஒரு காபி அங்க கவர்னரா இருந்தவர் அவர் அடிக்கடி கடிதம் அனுப்புவார் இமாம் ஷாபிக்கு அங்க வருமாறு அவர் அருள் பைத்த மிச்சம் நேசிக்க கூடியவர் இமாம் ஷாஃபியை மிச்சம் கூடியவர் அவர் அடிக்கடி கடிதம் இந்த காரணத்திற்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இமாம் ஷாஃபி இங்கிருந்து பக்தாது இருந்து வெளியாகும் வரைக்கும் இமாம் ஷாஃபியுடைய மாணவராக இருந்தார் இமாம் அகமது நல்ல வேலை கூட இவன் சாப்பிடு நோக்கி போயிருக்கா ஹம்பது என்ற ஒரு மது உருவாகி இருக்காது உருவாகி இருக்காது ஏனண்டா இவன் சாப்பிடா மிஸ்தருக்கு போனதுக்கு பின்னால மக்கள் பத்துவது வயசா உலகத்தில் வந்து இந்த மருந்து பின்பற்றோம் இப்ப எங்களுக்கு மதப்புடைய சட்டத்தை விலங்க வைக்க வாராங்க யாரு அவங்க பேக்ரவுண்ட நீங்க யாரு எங்களை மதவில இருந்து திருப்பதை நினைக்கிறாங்களோ யார் எங்களுக்கு அந்த மதபுடைய சட்டத்தை மாத்தமா விலங்க வைக்க வராங்களோ அவங்க யாரும் நீங்க பாத்துக்கணும் அவங்களுக்கு எந்த உத்தரவாயுமே அவங்க ஆசிருத்தமானுடைய மக்கள் அவங்க யாரு யார அவங்க மக்கள் ஆகிருத்தமானுடைய மக்கள் முன்னோர்களுக்கு மாற்றமான செய்தியை கொண்டு வருவாங்க கடைசி காலத்துல மகா பொ கொண்டு கேள்வி மாட்டீங்கும் உங்களை அவங்க எச்சரிக்கிறேன் உங்களை அவங்க குழப்பாமல் இருக்கட்டும் வழி கெடுக்காமல் இருக்கட்டும் அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் மும்மிங்களுடைய வழிதான் நேரம் யாரு வழி மும்மிங்களுடைய நாலு மதுகபுல ஒன்றை பின்பற்று எப்படி நாலு மதுக பின்பற்று பின்பற்று நாலு ஒரு மதுர பின்பற்றுவது ரெண்டு தொகுதியில கால் வச்சு பழக்கம் இருக்கல ஒன்று ஒரு மத பின்பற்றி நாலு மதத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாத்திலும் பார்ப்போம் அவங்க அறிஞர்கள் இல்லையா யாருக்குன்னு அவங்க அறிஞர்கள் இல்லை யாருக்குன்னு அவங்க அறிஞர்கள் இல்லைன்னு ஒன்பது ஆயிரம் வருடங்கள் எதில் ஒன்று பட்டாங்களோ அது ஒரு நாள் வழிபரா நூறு வருடங்களுக்குள்ளார்த்தமாக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தில் ஒன்று கொட்டாங்கண்டா அதை மருத்துவம் காதலா போயிடுவான் கேள்வி சட்டம் என்னண்டா வருகிற காசு குகர் அப்படிதான் குகு குகரு என்ன சொன்னீர் நூறு வருஷம் எதுல ஆயிரம் வருடம் கொட்டாமரோ அதை மருத்துவ சட்டங்கள் ஆயிரம் வருடமா உண்டுபட்டதுதான் நாளில் ஒரு மகே பின்பற்ற எல்லோரும் அன்றிலிருந்து இன்று வரை சென்ற வழி சுன சென்ற வழி சுன மதேபிள் எங்களை குழப்பி கலட்டி எடுக்க பார்த்தாங்க சில சட்டங்களை பேசி அதுபோல இப்ப நான் நான் கிட்ட அந்த பேச்சு பேசி உன்பத்த குழந்தை ஆளுகிட்ட கேட்டேன் இது இப்ப செய்யற அவரை நீக்கீங்க நான் கேட்டேன் அந்த அதி இப்ப சொல்ல மனதைத்தான் சரியில்லை அது சொல்றது சட்டம் நீட்டுறதுல இப்படி நீட்டு மூணு மடிச்சு ஒருவேரல நீட்டி பெருவர இங்க இப்படி இதுக்கு செல்ற அரபுல ஐம்பத்தி மூணு சைக்கிளை செய்ற அரபுல சைக்கிளால எண்ணிக்கை காட்டுற முறைகள் காட்டுற இப்படி சரிங்கட்டா சைக்கின முறையில தான் அதாவது நீட்டணும் சாவிடம் பதினொன்று ரூபாயத்து வருது இந்த தலைப்பு இது பாரதி ஜீல பதினோரு ஹதிஸ் வருது இந்த பதினொன்று பத்து ஹதி நீட்டணு மனுதான் அவங்க ஏழு எட்டு அவங்களுக்கு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல நீங்க என்னடா பதினொன்று பன்னொண்டு பத்து வாயு ஒன் ஒன்றுதான் முஸ்லீம்ல வருது சை முஸ்லிம்ல வருது ஒரே ஒரு ஹபீஸ் தான் இந்த ஹபீஸ் தான் வருது இல்ல சை முஸ்லீம்ல இருநூத்தி நாலு பொருந்தாங்க ஆனா முஸ்லிம்ல வர ஹரீஸ் எது அம்பத்தி மூணா சைக்கிய இமாம் முஸ்லிமுக்கு அறிவிப்பாள தொடரோட கிடைச்சிட்டோ அந்த ஹதீஸ் இவன் வேற எதுவும் இந்த பாட பேசிய தெரியுமா அவங்க பேசுற இந்த தலைப்பூசிய ஒரு அதிசுமே சகி இல்லையா அப்ப இவன் முஸ்லிமும் இல்லை போகுப்பூசிய ஒரு அதிகமே சரியானது இல்லையா யாரும் சொல்லிடுவாங்க பலாயம் சின்ன அப்படி சொல்ல ஏன் சொல்றேன்டா மது இவங்க கலட்டி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு சட்டம் சார் ஒரு சட்டத்துல இருந்து மண்டைய குழப்பிட்டு அரைச்சி மது வெப்பில மது வெப்பில இப்ப இன்னைக்கு நேற்று இந்த மீன் பார்வை என்ற பேப்பர்ல இந்த ஜமாத்து ஸ்தலமாவோ மர்கசு ஸ்தலமாவோ அதுதான் பணிப்பாளர் அவர் எங்களுக்கு சாப்பிடுதான் படிச்சார் பேசுறோமா நாங்க அப்படி எப்படியே எழுதி பேசுறோமா ஆனா சாப்பி மாதம் வெளியே போறோமா முகம் திறந்து சொல்லித்தான பேப்பர் மேற்பார் அவர் இன்னும் ஒரு கூட மீட்பார் செய்யணும் அதை அவர் என்ன செய்ய அதுல இதில் தள்ளல் ஆழம் என்று வருகிறானே அறிஞர் சரிதா அிலமே சரு தலைப்பு தேர்வாரையும் அவருக்கு மொகற்கிட சொல்லப்படவே இல்லையா சொல்லப்படவே இல்லையா சூறா ஹஜாபுடி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் கொஞ்சம் அவசரம் என்ன ஜீதி இல்லைன்னு சொல்லணும் இந்த ஆயத்திட தபீர் என்ற விஷயத்தில் ஏவக்கூடிய தங்களுடைய மாட்ட வீட்டிலிருந்து வெளியிறங்கினா மூடணும் என்று தான் ஏவுதான் என்ற தப்சீருடைய விடயத்தில் யாருமே கருத்து வேறுபாடு கொள்ளல யாருமே 10 ரெண்டு சொல்லை தலையில புடவையாலே தொங்க விட்டு மோட்டனு இன்னொன்று நெத்தில புடவ கட்டி தொங்க விடுவாங்க ரெண்டு முறை சொல்றாங்க கருத்துலாமியாளரும் இசை ஆயிரத்தி இருநூறுக்கு முன்னாள் இல்லை அப்படி ஆயிட்டா அந்த நஸ்புக்கு பேருந்தா நசு சரீஹ் ஒரு விஷயத்தை பேசுற நசுங்கு சரீஹையா இருக்கு சரீஹியாக இருக்குதோ அது குரானமாக இருக்குதோ அது குரானமாக இருக்குதோ அந்த நஸ்பாக நிரூபிக்கப்படுவதை மறுப்பவன் காசு மறந்துவான் இது இது அடிப்படை சட்டம் கத்தாயும் உடம்பு கத்தாயும் இப்படியான நஷ்டம் மறக்கிறது கூபு இந்த நஷ்டத்தில் சாபித்தான விஷயத்தை மறுக்கிறது கூபுள் முதலாவது பெண்கள் வீட்டில இருந்து வெளியிறங்கினா மொத்த மூடணும் என்றொரு அல்வாவுடைய கத்தரை இருக்குது என்பதை மறுக்கிறவன் காதல் அதனால மீட்பார்வையுடைய அந்த எழுத்தாளர் அந்த கட்டுரை வழங்கியவர் நடி மீ திரும்பார் செய்யட்டும் யார் என்று அந்த அறிஞர் யார் என்பதை அவர் உணரட்டும் கோம கோயமாண்டா இந்த முகம் மூடுற சேவல்ல பேசுறாங்க தெரியுமா இவங்களு என்ன நோக்கமா என்ன நோக்கமாடுற தேவல்ல என்று சொல்றாரு நோக்கமா அந்த மாதிரி கொஞ்சம் போட எங்க அக்னியா பாரு பேசினர் இப்ப என்ன பேசுறாரு பாருவான் அவர் இப்ப என்ன பேசுறாரு இஸ்லாத்துல இல்ல இஸ்லாத்துல தாயிசன்டா ஜாயிசன் செல்றது வந்து ஆகுமானது ஆகுமானது ரோட்ல ஒரு கல்லண்டை புறச்சி பனிய போடுறாரு இப்ப யாரும் இல்ல புத்தூரா சொல்லி ஒரு அறிஞரோட பேசிக்கொடு கட்டார அப்ப அவருங்க முகத்தூன்றாற்றல் தமிழ் ஆற்றல் தொடர்ந்து சித்திராவரம் சிங்களா தமிழகம் செய்யும் போயிடுவாங்க அப்ப இந்த மூத்த மூடி என்ன செய்ய அது செய்ய நாங்க பாதுகாக்கிற வேலைக்கு செய்ய கரலால் சொல்ற நீங்க இதை புரிவணங்குறீங்க கரலால் சொல்றது தெரியுமா சிறுபான்மை எங்கட பொம்பளை யூனிவர்சிட்டி போர்ஸ் மோசம் கஷ்டமான மூடி நன்மை அப்ப எங்கட போய் சென்னேறி மசீனா அவனுகளை பார்த்து பாத்தி சிவர பொம்புல தமிழ் பொம்பளை போய் அந்த பாதுகாப்பு சிறுபான்மை நான் சொல்ல வரல இது ஒரு சைக்கோலஜிக்கு ஒரு பெரிய ஒரு உண்மை என்ன காரணம் போய் நல்ல சௌகரோடைய கும்புற பார்க்க இவன் ஒன்று பேச அந்த சிலர் பேச போனாலும் சில கொஞ்சம் அந்த குழந்தை பேச விருப்பம் இதனமா வரம்போன்னு சிறுபான் இப்ப எனக்கு ஒரு பேங்க் மேனேஜர் மகத்துவத்தி அப்ப நான் கணக்கு தூரப்படுத்தி வருவாங்க அப்ப அவங்களுக்கு கைது போனாங்க சளி எடுத்து போனா செச்சல் மோசம் முகத்தை நிலகளை பார்த்துதான் நல்லாவே முகத்திருந்தா யூனிவர்சிட்டியில எல்லாம் கொடிய பொம்பளை அப்ப அந்த அந்நிய பொம்பளை யாரு முஸ்லிம் பிள்ளையா அவன் முஸ்லீம் கொடிய முஸ்லிம் பொம்பளையோட போன அது அவருக்கு அதுல வேற பெரிய தாடி கரண்டுக்கு மேல கிழ்ப தனியா எடுத்தோம் குட்டிகள் விருப்பம் இல்லையா இப்படி ஆளுக்கோட பேசுகிட்டா அது பத்தி குட்டியை சிங்கள பொடிய இந்த பொதியம் பேசுறது காரணம் இந்த பொதியம்மா உங்க என்ன செல்றோமா நீங்க இந்த குழிப்ப கேட்டும் இவங்களுக்கு சொல்ற இப்பாஹி வேலை என்ன சொல்ற இது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு நிரூபிக்கப்பட்டா அவரை சௌபா செய்ய வைக்கணும் அவரை சவுபாசி அவரை காட்ட வைக்கணும் அது கட்டம் இப்ப வேலை போக துறைக்கோட்டு சொல்ற ஆட்சிகள் என்ன செய்ய சாதாரணமா போல போனோம் மூஞ்சுக்கு மூஞ்சி அந்நியர்கள் ஓட்டிக்கணும் இந்த இதுல யூனிவர்சிட்டியில காலேஜில் லவ் பண்ணணும் அதான் அந்நிய லவ் பண்ணுவாங்க அந்நிய ஓடி பேசுவாங்க ஓட்டுற அப்ப லவ் பண்ணணும் அதுக்கு போற என்ன செய்யணும் ஓடி போகணும் முஸ்லிம்களுக்குள்ள என்னத்தை நாடுற நிறைய ஆதாரங்கள் காட்டுறாங்க விடிவெல்லி பேப்பர் விடிவெல்லி பேப்பர்ல எழுதி கார் அவர் யாரும் இல்ல உஸ்தார் மன்சூர் நவீனி சரியா பேர் சொல்றேன் எனக்கு தெரியும் ரெக்கார்ட் ஆகுறது ஒருத்தாரம் சொல்றேன் அங்க இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன் எதுவும் இல்லை அவர் சொல்றாரு பத்து ஆதாரங்கள் வீக்கம் என்னத்துக்கு மோங்கூட தேவல்ல மோங்கூட தேவல்லு அதுல வந்து சொல்றார் ூருடைய முப்பத்தொராவது வசனம் நெகர் கொட விரிவா அவர்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த எது தானா வெளியாச்சோ அத மூடி நோண்டு அந்த ஒசந்து போறது அந்த காத்துக்கு பறக்கிறது இதை தானா வெளியாரு செல்லும் ஒன்றை தொடர்ந்து தானா வெளியாடுறதா அதுக்கு சொல்லுவாங்க நல்ல விளை போங்க நான் சொல்றேன் அந்த கிருஷ்ணாவுடைய சவானுக்கு முன்னால உள்ள காலமே எதிரி ஆயிரத்தி இருநூறு பேருக்கு முன்னால அந்த காலத்தில் உள்ள மக்கள் அமானதம் பெறக்கூடிய தாவல தாவலா எழுதுவாங்க இப்ப இல்லாம வெளிப்படுவதை தவிர என்றதுக்கு வருதோ அதெல்லாம் எடுத்து எழுதுவோம் எடுத்துவோம் அவங்க அபிப்பிராயம் அதாவது ஆனா தவல்களை அமானிதம் பேணி எழுதுவோம் அதுல கூடுதல் குறவு செய்ய மாட்டான் அவங்களுக்கு தேவைக்க வேண்டி வாகனத்தை மாத்த மாட்டாங்க அந்த பார்க்க அப்ப இல்ல இப்ப அவங்க எழுதி அது இந்த தப்சீடுகள் செய்ய இந்த வாசகங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பதிவாக அவங்க எல்லாத்தையும் இது அவங்க அப்ப எல்லா தப்டீடுகளையும் இல்லாம ஆதாரம் செய்யல மனமும் கையும் சொல்ற ஆட்கள் இல்லின் ஆட்கள் எழுதப்பட்டாலும் கூட அதுக்கு பிற ஆமா அந்த அந்த தஃவாயத்தா தாய்பான ரிவாயத்தா என்றதையும் அப்ப அது அந்த ரிவாய் ஆய்வானது என்று நிறுவப்பட்ட ஆனா எல்லா கஸ்பீரையும் கொண்டு வர சந்தேகம் இல்ல கட்டாயம் எல்லா கஸ்தீரையும் ஒரு தாவலாக இருக்குது இவர் சொல்லுவார் அடிக்கடி யாரு அடிக்கடி சொல்லுவார் நிறைய கஸ்தீரல் இருக்குற சொல்லுவார் விளங்கிட்ட தாவல் என்ன கேசங்க ஒரு நடுநிலை இல்லாத ஒருவருடைய கிட்டாபுண்டீர்கள் அப்துல் அலீம் அபுல் சுக்கா என்றவர் எழுதி அவர் ஒரு நிதானமான ஆள் இல்லை அவர் பக்க சார்பாக எழுதி இவர் இதை வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு எங்களுக்கு சொல்றேன் சாதி முடிவு இல்ல ஏன்னா அவருக்கு என்ன சாமி சொல்ற அடிக்கடி சொல்ற இமாம் நவீன இமாம் நவீன அந்த வாசம் வயது பாலின் பாலின் இல்ல அவர் வச்சி அஜினபீயத்தில் நின்று வரக்கூடிய வாசகத்தை நான் முழுமையா விளங்க வச்சேன் அந்த வாசகத்தை உடல் மறைக்கப்படுமோ அதே போல முகமும் ரெண்டு மணிக்கட்டு கைக்குள்ளே மறைக்கப்படணும் என்று வேற சொல்றது காரணம் என்னன்னா இது ரெண்டு இடத்துல ரெண்டு மாதிரி வார அவரது கையும் அல்லாதது கையும் அல்லாதது மட்டும் தான் மறைக்கணும் சொல்ல மட்டும் தான் மறைக்கணும் ஹஜ் இல்ல ஏறம் எனவே அந்த அந்த வார்த்தையை கொண்டு வர அது அவரத்து நிதாச்சியும் இல்ல அப்படின்னா அதுல ஒரு பெண் வீட்டுக்குள்ளா அழைக்கிறேன்னா மோட்டை மூடிக்கொண்டே கொண்டு மாட்டில் வெளியில் இறங்கினாலும் மோசம் ஊடுறது மட்டும் இல்ல அஞ்சியும் இல்லாத ஒரு இடத்துல வெளியில் பாப்பான் என்று உள்ளடங்கி அந்த இடத்துல இதை மாற்றமா விளங்கி கொண்டு இது சாதுரை மூணாட் மகனுடைய சட்டம் அவர் சொன்னால் சாதுரங்கு அப்படி சொன்னாரி தெரியா எனக்கு ஞாபகம் எனக்குபர் செய்ய ஆனா அந்த சொல்லக்கூட அது கீழால இவன அப்பா சமனுடைய சப்சீரை இதே மாறாங்க பெண்கள் வீடுகளில் வந்து வெளியிட தங்களுடைய முகங்களை மூடி கொள்ளுமாறு அல்ல இந்த ஆயத்துல கட்டளை பெண்களை கட்டளை சொல்றையும் சொல்றாருங்களா பேன்ஸ் பேசல்றையா நாங்க சாதிமுக போயிட்ட சாதிமுக உள்ள பரவாயில்ல உள்ளுக்குள்ள அதை மட்டும் தான் பின்பற்ற அப்படி ஒருத்தருக்கு என்ன பரவாயில்ல எடுத்த வாய்க்கெல்லாம் தப்தீர்ந்தா நவீன சிலருடைய கருத்து கட்டம் இல்லாட்டி கரண்டு காலேஜ் மேல ஆடி உடுக்கிற ஒரு ஆம்புல கேவலமா பேசுவாரா இல்லாட்டி காடி ஒரு முஸ்லீமே கேவலமா பேசுவாரம் அவசரமா நிச்சயம் அவசரமா ஒரு மாநாடு செய்வேன்லா இந்த மகத்திர சம்பந்தமா இவங்க பொறுமையா இருப்பீங்க நடத்த புத்தியாக சொல்லுவேன் எல்லாம் நீங்க நினைக்க வேணும் புத்தியிலிருந்து பேசுறேன் இல்ல அவசரப்பட்டு பேசுறேன் ஜோசாயி பேசுறது இல்ல என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பேசுவாங்க அப்படி எனக்கு இஸ்லாமிய நினைக்கிறவன பார்த்து போமாறு மூமெண்ட் பண்றா இல்லையா வரணும் அல்ல ஹராமாக்க நினைக்கிறாரே அடுத்த குணூத்துடைய விஷயம் எங்களை குழப்பின விஷயங்களை கொஞ்சம் முடிக்கிறேன் எங்க குழப்பின விஷயங்களை கொஞ்சம் என்ன செஞ்சாங்க மாணவர்கள் கேட்டாங்க முன்னாடியே لأنه بعد الركوع يسير ركوك في النالك والنفاوه لنا إذن بغارة دي حروم حلمت بالله مشجد أحمد الله بحجار فريوه حبيب ما زال رسول الله صلى الله عليه وسلم يقلط في الفجر حتى بارك الدنيا رسول صلى الله عليه وسلم فجر لدنيا وطم في ريوه وردين كله توجده لنا إذن صحيحنا صلى الله عليه وسلم அடிஷல சாதிச்சோ அதுதான் சாதி மனிதர்கள் தொகுப்பி அதுதான் நாங்க ஆயிரத்தி இருநூறு வருஷமா பின்பற்றோம் அடுத்து கூட்டுடுவா என்னதுவா கூட்டுடுவா எல்லா நபிமார்களையும் சொன்ன கூட்டுடுவா ஒன்று ஒன்றுமாள எப்படி பராயும் அச்சாயரவுல आजाபல் 알িম قال قد اجيبت دعواتكما alanine duwa podi dhalagalanga anga rendu perudeyum duwa kamul aayiduchu rendu peru duwa adingaala rendu peru duwa adinga vara illa yaar duwa singar muza yaar aaminaar aarosh alayhi assalam ana rendu perum duwa adinga dhan solraanga enendha கூட்டாதுவா செய்யக்கொள்ள கூட்டா துவா செய்யக்கொள்ள ஒருத்தர் துவா செஞ்சாலும் எல்லாரும் அதே மாதிரி நம்ம சொல்லுங்க புகார் ஹரிசர் அப்துல் அலி ஜஹாஸ் பேசிக்கொண்டாங்க சொல்றேன் ஹிஜி ஆயிரத்தி முன்னூறு வாழ்க்கையில் யாரோ ஒரு முஸ்லீம் கூட்டு துவாண்டு குழந்தை காட்டு நீங்க எல்லாத்துக்கும் ஆயிரத்தி பேசணுமா இல்லையா பேசணுமா இல்லையா வந்த குழப்பம் எப்ப தெளிவாக வேண்டாம் குழப்பம் இல்லாத காலத்துல சரத்திரா ஏறு கொண்டா யாரையாவது ஒருத்தனை கொண்டாங்க ஆயிரத்தி முன்னூறுக்குள்ளால கூட்டு போனது அந்த கூட்டத்துவ தொழில்க்கு பின்னால் ஓகப்படுது தொழிலைக்கு பின்னால் ஓகப்படுது இது கேட்கிறாங்க சுண்ணத்தல்லாட்டு சுண்ணத்தி பிஜாஸ் ஆகிக்கணும் இல்ல ஜாயிசா ஜாயிசா இல்ல இதை பார்த்து கேட்கணுமா ஆகமானவர் சேர சேரண்டா இத பத்தி பேசணுமா தேவையான ஒரு கூட்டம் ஒரு இடத்தில் வந்து சேர மாட்டார்கள் அதுல சிலர் குவாஸ் கேட்க மற்றவங்க எல்லாம் ஆமின்னு சொல்லுவாங்க அதனை قبول கபூல் செய்யாமல்றா ஒரு மனுஷன் ஒரு கூட்டத்துக்கு இமாம திருமதி ஒரு மனுஷன் ஒரு கூட்டத்துக்கு இமாம அவருக்குவா செய்வாருமா விட்டுட்டு அவருக்கு மட்டும் துவா செய்வார் அப்படி செய்வாருண்டா பக்கத்து அவர் அவர்களுக்கு மோசடி செஞ்சு விட்டார் கேட்கப்பட்ட ஐயுத் யஸ்மா ஐயுத் யஸ்மா துவாக்கல் ஆகவே கேட்கப்பட்டிருக்குவான் அதாவது கவுன்செய்யப்பட்டிருக்குவான் எதிர்ப்பு கேட்கப்பட்டு சொன்னாங்க துபுர குள் சலா ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாலும் வேற கூட்டா கேக்குற நொண்டிக்கு பின்னாலும் நிறுவப்பட முடியாது ஜாதிக்கணும் தெரியாமல் இதுக்கு தோல்படி தூக்கொண்டு இதைய மக்கள் உழைத்திக்கொண்டு மதியம் அழுக்கு சட்டம் செலுத்திக் கொண்டு அழுக்கு மிம்பர்கள் ஒப்புதான் இப்ப உங்க எப்படி பேசாங்கன்னா கூட்டு துவாண்டே இல்லையோ நினைக்கிறோம் கூட்டு துவாங்க உண்டு ோ நினைக்கிறேன் அடுத்தது சஃபர் சொல்லுங்க எத்தனை மைல் சொல்லு இங்கிருந்து பெட்டாக்கு பேசுவார போல சுருக்கி சொல்லுங்க இங்கிருந்து பெட்டா தூரத்துக்கு சாபாத்தால் ஒவ்வொரு நேரமும் விமான ஜமாத்துக்கு வந்தி மசீதா நான் காட்டுறேன் சாபாக்கள் ஒவ்வொரு வார்த்துக்கும் விமான ஜமாத்துக்கு வந்தி வேறு விட்டா போட்டையும் காட்டு மசிது நபரையும் காட்டுறேன் இது மூணு மைல் தூரத்துக்கு போனா அவர் சுருக்கி சொல்லுறான் முஸ்லீம் ஹபீஸ் வருது இருந்தாலும் சரின்றாங்க ஆனா நபி சுருக்கி தொழில் மதிய நேரம் சபர் இல்ல நானூறு கிலோமீட்டருக்கு மேல சபூத்த சபர் இல்ல அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல மத்திய நாட சபர்களையும் சேர்த்து தோல்வதில் மதியநாட சபர்களையும் சேர்த்து தோல்வதில் சபரங்களும் சேர்த்து சொல்றாங்க அப்ப பல கருத்துக்கு இடம்பாடு இல்லாத பல கருத்துக்கு தெளிவா பேசக்கூடிய முரண்பாடு இல்லாத ஒரு நஸ்து இந்த பாடத்திற்கு அப்பா யாரு பசுவா கொடுக்கணும் யாரு பசுவா குடுக்கணும் இவரு அப்பா சொன்னா குடுத்தான் உங்க தலமும் என்னண்டா நாலு கொடுக்கு தூரம் பயணம் செய்யாம குறைஞ்சது மக்கால் நடந்து உஸ்பான் மலைக்கு மாவட்ட போடும் அந்த தூரம் தான் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் இவங்களுக்கு யாரு மருத்துவ கொடுக்க ஒரு விபத்துல கொண்டு பட்டாங்களோ அதுல பிரச்சினை பண்ற யாரு அடுத்தது கால காலம் இது இது ஒரு ரெண்டு வருஷம் சட்டம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு சட்டம் என்ன சார் காட்டுவோ சொன்ன தகவல்கள்தாரம் காட்டுவாங்க அனசுங்கூழிக்க அடுத்தவருடைய காரளை சேர்த்துக் கொள்வார் இது எப்படி சாத்தியப்படும் ஒரு நல்ல பட்டாசு ஒரு மெல்லிய சைஸ் ஒன்று மெல்லிய சைஸ் ஒண்டு காரன் சேருவா சப்பு சீடு செய்வாங்க எப்படி அத்தி நான் நடு நிலைமையா ஒரு மனுஷன் அங்கே நிற்கணும் இப்ப இந்த பெரிய சைஸ் அந்த சீன சைஸ் இன்று நடுநிலைமையா வச்சா காலுவான் இல்ல மறுவா நெருங்கி நெருங்கி கால் காலோட சேர்ந்துட்டான் அது சரி கால் காலோட சேர்ந்துட்டான் இது என்ன சேரும் சீ வரலாம் நெருங்க இது களல் இல்லையா அவருக்கு நினவும் பெரிய துன்பத்தை அடுத்தவன் சொல்லுக பாக்குறாங்க இப்படி முடித்தும் வாழ்கிறாங்க அடுத்தது ஜும்மா ஆரம்பிச்சு ஊட்டுக்குள்ள முடுக்கல இங்க ஒரு ஜம்மா மட்டும்தான் ஜமா இன்னொரு அனுமதி வாழ்க்கும்பி எங்க அறில அப்ப மதிய பத்தாயிரம் பேர் மதியனாலு படையிருக்கிறாங்க எப்பிரி எட்டு மதியம் பேர் ஜும்மா ஒன்று இன்னைக்கு அந்த முடுக்கல இந்த முடுக்கல அவங்க அந்த லேன் ஒழுங்கு இந்த லேன் அவங்க பெரிய இம்மாம் அவங்க இம்மாம் அதனால அல்லாத்தால விளக்கங்கள் எல்லாருக்கும் வசிப்பாக்கணும் எட்டர வரைக்கும் தந்தாங்க கடல நிர்வாகம் நீங்க எல்லாருக்கும் பேசிட்டு போவீங்க பேசலாம் எனக்கு மட்டும் பேசுவோம் அடுத்தது நிறைய விஷயங்கள்ல பேச வந்தேன் சும்மா தேவையில்லாத கதையெல்லாம் கழிச்சு அந்த பேசிட்டு மன்னிச்சுக்கோங்க யாரும் மனசு புண்பட்ட பேசினீங்க என்னமான உங்களுக்கு விருப்பம் முறையில் நடந்தீங்க அல்லா தான் வேண்டி மன்னிச்சுக்கோங்க மத்தபடிக்கு மதுவ கண்டா என் உணர்ந்துக்கோங்க மதுவிலிருந்து வெளியே போறது கிட்ட வழியிலிருந்து வெளியே போறது மொமின்கிட்ட வழியை விட்டுட்டு பேருடைய வழியை பின்பற்றவும் நரவாதி குறான் சொல்லுது ஒரு சிறிய பேரை கதையின் மினி நூல் நீத்தவள் என்று குறான் சொல்லுது அதனால அல்லத்தால எங்களுடைய பக்கம் இளைஞர் நடக்கும் வாக்கு தவிர நடக்கும் பாவங்களை மன்னிப்பாயா நம்மள யாரெல்லாம் மோசாயிட்ட கபறுகளை விசாலமான சொர்க்க பூங்காவன்களை ஆக்கி இருப்பாய் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா முஸ்லீம்களை மீட்டெடுப்பாயா பாக்கல்களை ஒளிச்சு ஒளிச்சு ஹக்க நிலையை நாட்டுவாயா ஹக்குக்காக வேண்டி பாடுபடக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களை எல்லாருக்கும் நான் முழு முஸ்லீம் சமுதாயத்துக்கும் நான் கடைசி காலத்துல வாழ்றவுண்ட பாவங்கள் நிறைஞ்ச காலங்கள்லாம் காலத்துல எ பாதுகாத்துட்டா வேற எங்க பிச்சலங்களையும் பாதுகாத்திரியா எல்லாம் பிச்சல விஷயத்துல ரொம்ப பயமாக்கியா இல்ல எங்களுக்கு பின்னால என்ன எந்த குழப்பங்கள் அதிகரிக்கும் தெரியாதா இல்ல அவங்களையும் பாதுகாப்புல அல்ல சித்தனாக்கள் வந்து பாதுகாத்திரியா இல்லா இல்ல சித்தினாக்களுடைய நிலைமையில நாங்க மாட்டிக்கொள்ள போறோம் தெரிஞ்சா அதுக்கு முன்னால பூமியில இருந்து கலட்டிக்கிட்டியா அல்லா அதுல இருந்து எங்களுடைய கனாபத்தா கலட்டிடையா அல்லா ஆக்கா வேண்டி உயிரைத்தியா அவசிய தோப்பி செஞ்சிருக்கார் வாத்தில்களுக்கு பாத்தில்களுக்கு அந்தந்த பாத்தில்களுடைய நேரத்தில் அவைகளை தெளிவுபடுத்தி உண்மத்தை உன்னதமான பணியில அந்த சாபாக்களை மாதிரி அதுக்கு பின்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் மாதிரி எங்களையும் அந்த வேலைகள்ல பணிகள்ல ஈடுபடுத்தி போயா இருந்தா அல்ல எல்லாத்துலயும் கிளாஸ் இருக்கேன் உனக்கு மட்டும் செய்ய தொஃபை செஞ்சு அல்ல யார மனசையும் புண்படுத்தாம இருக்க தொப்பை செஞ்சது எல்லோருக்கும் ஹிதாயத்த நேர் வழியை நலவ நாடக்கூடிய மக்கள் ஆசிரியா அல்ல நேர்வழிக்கா வேண்டியே இதை செய்யறவா அல்லா அல்ல அதை நேர்வழி கண்டே ஆசிரியா இந்து துவா கண்மை நாயகம் செல்லாத கபூர் செஞ்சு போயாள அது இதுக்காக நீங்க ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்கும் வழக்க செஞ்சிடலாம் உருவாசிகள் வழக்க செஞ்சிடையா இந்த நிர்வாகங்கள்ல வழக்கம் செஞ்சிடையா அல்ல இவருக்கு நேர்வழி காட்டிடலாம் அல்ல அவங்க பொறுப்புள்ள எடுத்துக்கோயா அல்ல இவர்களுக்கு உதவி செஞ்சிடலாம் அல்ல இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் முழு முழு நாட்டிலையும் முழு ஊருகள்லையும் முழு மாநிலக்கள்லையும் நடத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் நசிவாசியா ரொம்ப நசினா செஞ்சு நீ ஹசனாக்கிறது ஹாமி சதவீதம் ஸ் விட் எஸ்